நம நமி ஹரி ஓராயமிஷாந்தையே வைபவம் தன்னரம் வபுஷி குஞஞ்சரம் முகே மன்மே கிமில மகம் குருபிரஷ்ணு மகேஸ்வரட்சாத்தமீரவே நமோ குருராத் மூதவிவா திணாமூர்த்த யிமம் நி கரச்சம் நாம வண்ணோ நம் நீக்காரம் நோவிக்கம் நி ஜனம்தி புண்ணியம் நாபம் தோ தகஜம் சத்ம் தம் நமா ியமியம் அச்சப்பந்தேருபரம் பராம் மௌனவ் பிரகடபரம் யுவம் வசிஷ்டாத்தேவசிணைராமத்திரை ஆச்சாரியேந்திரம் கரக்கலமூர்ம் மதிதவனிமூர்மீடேன் வேதாந்தயே தேஷாத்தய சன்னியேந்திரசபவவோந்தவந்திய மோஹ்வாத்திவகராயவ் तस्मै नमोस्तु बोधात्मने अपार தஸ்மாஷ் நமோஸ் சத்தம் பூர்ணாத்மனை அப்பாரசித் சுகவாரம் गभीरं தம் ரமணம் சிந்தவி தேகம்மயவ்ஜாத்மகமிர்னாஸ்தோம் தத்ததாவசுமே சிந்தாத்மசாவம் பாவயோவரத்மோஹம் ஸ்பூர் அருணாச்சலிவூர்ணோ வியம் सुविकासाय கருணாப்பூர்ணு கபலவிஸ்ரவியருச்சரமாத்மன் அருணோபவத்தஞ்சுவிசா யயிருருச்சம் பிரலீனித்தம் ஹித்மையோத்தே வதந்தி ஹம் அஹமிதி குத்த ஆயாந்தவிஷா அவமியம் ரூபம் ஷாமியருச்சீ வாஷய பாஹ் ருணினரும்தயன் போகீ தீர்த்தம் அருணாச்சலி மஹீயம் தே யய்யர் மனசா ஓம் பசியன் சுவம் தமாத்தம் பனன் பிரீத்த சய்த்தருலே மனணப்பபம் சோமலாவும் பார்பேஷு பிரணப்பி நோமி பிநாகே யஸதம் நினைக்கலங்கிருத்தாணுதீம் சூடோத் தம்சந்திரா சஞ்சிபாஸ்வரோலா காமலேஸ்ஃபுரன் शारदा शारदं அந்தஸூர்ஜமோறமுச்சாட सर्वदा सर्वदास्माकं சன்னிம் சன்னிம் கிரியா ன காதனராஜஸ்மூ காம சுைபவம்ீ காஞ்சீரீ விசாப்பீ சாணியபரம் பரா பசுபே ஆக்கிணி राजते யோங்க பிரவிஷ் மம வாச்சும் பிரசுத்தம் சஞ்ஜீவத்திதரஸ்வா அனாசரவணாீன் பிரமோஷாம்புஜமச்சி பரமம் ராம் சிந்தையமியன்வம் ராமீசம் சரணம் விரி வச்சமேச்சே விபோ शिरं प्रार्थितां। வீட்சா மெதுசாட்சுஷிம் சூழை சிரம் பிரார்த்தித்தம்போலோகோ மதீயமசியோபே கஞ்சி காலமுமா பாதாரவிர்ச்சனிசி கஞ்சித் கன்ன கஞ்சி கஞ்சிவேதி கஞ்சித் தீம் ய் பிரனோதி முதர் மனவன் சமுக் லுத்த சுஜசுப்ராஜ்மீம் ஹர்ஷ்டயா மாயமும்யத்தையேப்மன்வாவே மகாபுஷத்தை சராரவிம் யேயம் சதா பரிபவனீஷோம் தீர்ஸ்பிவ விரிஞ்சித்தம் சரணியம் வீம் பிரணத்தபலிபோத்தம் வந்தே மகாபுஷத்தை சராரவிந்தம் திந்சிந்திமூரூத்தைகன நமச்சே சமையா மதையுலிநுருஷராடி சமல नरुत्तमा மமீத்தமா அபி மகாமுனோ ரகுநந்தன விஷேஷேண साधु சாுசாச ூன்யமாதிீத்தீத்தாசம்தானை கி தீர் கிம் தபோமரே விிய துவோபாசி சுவரையே விமல உதனவன் சாதனா விஷயமா பேசின்னு வரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நாலு பாயிண்ட்ஸ் ஷமோவிச்சார சந்தோஷ साधु சங்கமாக சமஹா விசாராக ஷமங்கிறது மனோ மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது அதுலேயே தமமும் அடங்கி விடுத்து இந்திரியங்களை நியமனம் பண்ணறது மனசை சாந்தமாக வச்சுக்கிறது பக்தி அப்புறம் ஆத்ம விசாரம் அப்புறம் சந்தோஷம் கிடைச்சதை வச்சுட்டு திருப்தியாக இருக்கிறது கிடைச்சதுல அபிமானம் இல்லை கிடைக்காததுக்கு பின்னால் ஓடலை நாபி வாஞ்சதி அசம்பிராப்தம் பிராப்தம் புங்கே யதா சுகம் நமக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்க என்னென்ன கிடச்சிருக்கோ அதை சந்தோஷமாக அனுபவிச்சு அப்படின்னா தர்மத்துக்கு உள்ள யதா கிரமம் அப்படின்னு தர்மத்துக்குள்ளேங்கிறது பாகவதம் ஒரு டெஃபனிஷனே கொடுத்தது கிரகஸ்தர்மத்துக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய பணம் ஒரு கால் பிராரப்தத்தினால சில பேருக்கு நிறைய இந்த பணம் எல்லாம் கூட வரதெல்லாமே பிராரப்தந்தான் அதனால் சில பேருக்கு வந்து வரணும் எங்கே கையை வச்சாலும் பணம் வரும் சில பேருக்கு என்ன முயற்சி பண்ணினாலும் கொஞ்சம் தாரித்ரம் இருந்துகிட்டே இதெல்லாம் நமக்கு உலகத்தில் பார்க்கலாம் ஆனா நிறைய பணம் இருக்குங்கிறதுனால அதை வச்சு அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான் மாட்டின் அதனால அது எப்படி இருக்கணும் அப்படின்னா யாவத் பிரியேத ஜடரம் தாவத்வம் ஹி தேகிணாம் நாரதர் சொன்னார் வயறு ரொம்பறதுக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவுதான் உன்னோட சொந்தம் பா அதுக்கு மேல யாருக்கு யாருக்கு சொந்தம் இருக்கு அப்படின்னா உன்ன யார் யாரு தேய தேயம் தீன ஜனாய்த்தம் சங்கராச்சாரியர் என்ன பண்ணணும்னு சொன்னார் கேயம் கீதா நாம சஹசிரம் பாட வேண்டியது எது பகவத்கீதையை பாடணுமா பகவான் பாடின பாட்டு எது கீதையெல்லாம் பாட்டு தான் பகவான் பாடின பாட்டு பகவத்கீதா அப்படின்னா பகவானால் பாடப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சரியா பார்த்தா பகவத்கீதான்னு வரப்படாதுலி இட் இஸ் மிஸ்டேக் பகவத்கீதம் தான் வரணும் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா கோபிகா கீதம் அப்படின்னு தான் சொல்றேன் கோபிகா கீதான்னு சொல்லலை இல்லையா கிரமேட்டிக்கலி பார்த்தா பகவத்கீதா அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு ஃபெமினைன் ஜெண்டர்ல ஸ்ரீலிங்கத்துல ஒரு பதம் இருந்தா தான் அப்படி சொல்லலாம் அப்ப அப்படி என்ன பதம் இருக்கு அப்படின்னா பகவத்கீதா உபனிஷத் அப்படின்னா தான் பூர்ணம் பகவானால பாடப்பட்ட உபனிஷத் உபனிஷத்துங்கிறது ஸ்ரீலிங்கம் உபனிஷத்னா அது ஸ்ரீலிங்கத்துல இருக்கு ஃபெமினன் ஜெண்டர்ல இருக்கு பிரம்ம பாருங்க ஸ்ரீலிங்கத்திலேயே இருக்கு என்ன புல்லிங்கம் வந்து பண்ணறது ஸ்ரீலிங்கம் அடங்கி அதனால அந்த ஸ்ரீலிங்க பதம் அது உபனிஷத் பகவத்கீதா உபனிஷத் அப்ப எது பாடணும் கேயம் கீதா நாம சகசிரம் பகவானோட நாம சஹசிர நாம ஜப்பம் பண்ணணும் அப்படின்னா பகவான் நாமத்தை ஜபம் பண்ணணும்னு அர்த்தம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் பகவானோட ரூபத்தை உலகத்தில் இருக்கிற ரூபத்தை எல்லாம் ஒரு வழிதான் இருக்கு பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணணும் பகவானோட ரூபத்தை தியானம் பண்ணலானா நம்ம உலகத்துல இருக்கிற ரூபத்தில நினைச்சிட்டு இருப்போம் இருக்கிற விஷயங்களை மறக்கிறதுக்கு தான் பகவானோட திவ்ய ரூபத்தை அலௌகிக ரூபத்தை தியானம் பண்றது பகவானோட கண்ணை நினைச்சுக்கலாம் நம்ம வேற யாராவது ஒரு மனுஷன் ஒரு புருஷனோட கண்ணையோ பெண்ணோட கண்ணையோ நினைச்சிட்டு இருப்போம் வதனத்தை முகத்தை நினைச்சுக்கலையானா உலகத்துல யாரோட முகத்தை நினைச்சுருப்போம் பகவானோட கை கால நினைச்சுக்கலாம் உலகத்துல யாராவது இந்த அங்கங்கள்லாம் நம்ம மனசுல இருக்கு சகுண சாகாரமான மூர்த்தி ஆராதனை எப்படி வந்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு மிஸ்டரி ஆக்சுவலா பார்த்தா சகுன சாகார ஆராதனை வந்து சில வந்து சாதாரணமா இன்னைக்கு மாடர்ன் ரைட்டர்ஸ் பண்ற ஒரு எரர் என்னாக்கா மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் வேணும் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இமேஜினரியாக ஃபார்ம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறான் அது முற்றும் அப்பட்டான பொய் அது வந்து அப்படியே இல்லை மனசு ஏகாக்கிரப்படணும்னு தவிக்கிற ஒவ்வொரு சாதகனுக்கு முன்னாடியும் அந்த அந்தரியாமி ஏதோ ஒரு ஃபார்மில் மேனிஃபெஸ்ட்டாகி அவன் மனசு இழுக்கும் கோவில்திக்கப்பட்டிருக்கே தவிர யாராவது ஆறாரோ ரிஷிகளுக்கு தர்சனம் கொடுத்தது தான் இவ்வளவு உருவம் உருவத்தில் வந்தா தான் நம்ம உருவத்தை விட முடியும் ஏதோ உருவத்தை பிடிச்சா நம்ம மனசில் இருக்கிற உருவங்கள்லாம் போயிடும் என்னாக்கா நம்ம மனசு பூரா ரூபம் இருக்கு நீங்கள் சொப்பனத்தில் பாருங்கோ சொப்பனத்தில் பல விஷயங்கள் இருக்கும் நம்மளும் இருப்போம் அந்த விஷயங்களெல்லாம் நாம் அனுபவிப்போம் அந்த சொப்பனத்துல எனக்கு ஒரு கண் இருக்குது ஒரு காது இருக்குது ஒரு மூக்கு இருக்கு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியாது நம்ம மனம் பூராவும் பிராணைகி ஓதம் சித்தம் ஜனாநாம் அப்படின்னு அந்த சித்தம் பூரா இந்திரியங்களால் நிறைஞ்சு இருக்கு ியெல்லாம் யாரு மேல இருக்கு எ இருக்குறாங்கிறது ஆல்பெட் இல்லை அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லா இந்திரியங்களும் ஹார்மோன்ஸும் கெமிக்கல் ரியாக்சனும் எல்லாம் இருக்கு அதை நீக்கணுமானா அதுக்கு அடிப்படியா இருக்கிற அதிஷ்டானமா இருக்கிற ஈஸ்வரன் இருக்கானே நம்மளை போலயே திவ்யமா அலௌகிகமாக கண்ணு காது மூக்கோட ஒரு உருவத்துல பிரகாசமாயி அந்த உருவம் நம்ம ஹயத்துக்குள்ள பதிஞ்சு கொடுத்தானா மீதி உருவம் எல்லாம் மறந்து போயிடும் எல்லாம் மறந்து போயிடும் இப்படிதான் நம்ம மனசு சாந்தமாகறது சாதாரண தலத்துல வந்து பகவான்கிட்ட ஒரு பிரியம் ஒரு பகவத் ரூபத்தில் சத்குருவோட ரூபத்தில் அலௌகிக்கமான ஏதோ ஒரு உருவத்தில் மனம் ஈடுபட ஈடுபட உலகத்தில இருக்கிற ரூபங்கள் எல்லாம் மறந்து போயிடும் நான் போய் இது சொன்னேன் இந்த ரூப தியானத்தை எதுக்கு சொன்னேன் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் பகவானோட இடைவிடாமல் தியானிக்கணும் மனசுக்கு தியானம் பண்ணுறதுக்கு உலக விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயங்களில் போகாமல் ஸ்ரீபதி ரூபம் கேயம் கேயம் கீதா நாம சகசிரம் வாயால் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணணும் வாக்கு பிராணன் வாக்கு வந்து ரிஷிகளை என்னென்னத்தை உபாசனை பண்ணணும்னா அன்னத்தை உபாசனை பண்ணு வாக்கு உபாசனை பண்ணு பிராணனை உபாசனை பண்ணு மனசை உபாசனை பண்ணு கண்ணு காது இதெல்லாம் உபாசனை பண்ணம் எப்படி உபாசனை பண்றது இதெல்லாம் அன்னத்தை வந்து சாத்விகமா பகவானுக்கு நிவேதியம் பண்ணி சாப்பிடுறது சாப்பிடுற அண்ணம் வந்து மூணா பிரியும் ஸ்தூலமான அம்சம் மலமா வெளியில போயிடும் அதுல மத்தியமமான அம்சம் வந்து மஜர்ந்து சாந்தோகி உபனேஷன் சொல்றது சாப்பிடுற அன்னம் ஸ்தூலமானது மலமா போயிடும் மத்தியமாயிருக்கிறது மாம்சம் ஆயிடும் அப்போ சாப்பிடுற அன்னத்தை உபாசனை பண்ணணும் அத பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணி சாப்பிடணும் பகவானுக்கு நிவேதியம் பண்ணினா சில பேருக்கு வந்து சில பேரோட மனசை மாத்தறதுக்கு நம்ம சொன்னதெல்லாம் கேட்க மாட்டா அவள்கிட்ட புஸ்தகம் படிக்க படிக்க மாட்டா சத்சங்கத்துல உட்காந்து கேட்க மாட்டா அவளுக்கு அனுகிரகம் பண்ணா ஒரு வழிதான் இருக்கு பகவானுக்கு நிவேதியம் பண்ணா ஏதோ கொடுத்துட்டே இருந்ததுன்னா சில சமயத்துல இந்த ஹோமியோபதி மெடிசின் பாருங்கோ மைண்ட் அஃபெக்ட் பண்ற மெடிசன் எல்லாம் அந்த மாதிரி இது ஒரு மெடிசன் தான் இது நிவேத்தியத்தை கொடுத்துட்டே இருந்தது ஆயிடும் இந்த காலத்துல இருந்தாலும் இப்ப வந்து மதம் மாற்றம் பண்ற சில குரூப் எல்லாம் இருக்காளோ இல்லையோ அவள் என்ன சொல்றான்னா நீங்க இந்த கோவில் இருக்கிற நிவேதியா சாப்பிட்டுடாதீங்கோ அப்படிங்கிறான் என்ன அவளுக்கு சீக்கிரட் தெரியாது சாப்பிட்டேன் நம்ம வழிக்கு வரமாட்டான் அப்படிங்கறதுனால சாப்பிடாதேங்கோ அப்படிங்கிற அப்போ அன்னத்தை நிவேத்தியமாக பிரசாதமாக பண்ணி சித்தத்தை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஸ்தூலமான ஒரு உபாசனை அது அது ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றது கூட பரிசேச்சனம் பண்ணி பிராணாக்னிஹோத்திரம்னு பேர் எதுக்கு அது பண்ணினாக்கா அது பவித்திரமாயிடுது நமக்குள்ள பிராணன் இருக்குது ஒரே பிராணம் தான் அஞ்சு வேலையை பண்ணுறது அன்னம் அசி அந்த பிராணன் வந்து ஹிருதி பிராணோ குதேபான சமானோ நாபிமண்டலே உதான கண்ட தேசஸ்தகா வியான சர்வ சரீரக ஒரே பிராணன் அஞ்சு வேலை பண்ணிட்டு இருக்கு அந்த பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் எல்லாத்துக்கும் அன்னத்தை கொடுக்குறோம் அது உள்ள ஷிரித்தம் பண்றது அதுக்கு பிராணாக்னிஹோத்திரம்னு பேருந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் காதல் ஏதோ போகுமோ இல்லையோ அதுக்கு தெரியுங்கிறது அந்த சும்மா பிராணோபாசர் அன்னத்தை இப்படி தண்ணி இப்படி சுத்திட்டு விடுறது இல்லை இல்லையா ஸ்ரத்தாயா அம் பிராணே நிவிஷ்டோ அமிர்தம் முதல்ல பிராணனுக்கு ஒரு ஆகுதி அப்புறம் அபானனுக்கு ஆகுதி வியானனுக்கு ஆகுதி வெளியிலேருந்து உள்ள போற மூச்சு காத்து பிராணன் அது ஹிருதத்தை வேலை பண்ண வைக்கிறது ஹிருதி பிராணக குதே அபானகா அது அபானன் சமானோன் ஆபிமண்டலை சாப்பிட்ட அன்னத்தை எல்லாம் வந்து சமீகரணம் பண்ணுற வாயுவுக்கு சமானன் பேரு உதான கண்டதேசா லாஸ்ட்ல வந்து சில சமயத்துல இப்படி இப்படி ஏப்ப மரு மேல இல்லையா லாஸ்ட்ல செத்து போற போது இந்த ஜீவனை இழுத்துன்னு போற வாயு வந்து உதானன் ஹோல் பாடியில் சரீரத்தில் பூலா பிளட் சர்க்குலேஷன் பண்ண வைக்கிறது வியானன் வியாப்னோத்தி சர்வத்திர வியாபிச்சிருக்கிறதுனால வியானன் இப்படி அஞ்சு வேலை பண்றது ஒரே காத்து அந்த பிராணன் இருக்கே ஒரு பெரிய தேவத்தை அந்த பிராணம் தான் நமக்கு குரு நீ யாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டா நான் பிராணனோட சிஷ்யன் அப்படிங்குற அந்த பிராணனே தான் வெளியில ஒரு சத்குரு உருவம் பூண்டு வரதும் அந்த பிராணனே தான் குருவா வந்து உபதேசம் பண்ற அப்ப இதெல்லாம் வைதிகமான விஷயம் இந்த பிராணனே தான் நமச்சி சக்திங்கிறோம் ஈஸ்வரனோட சக்திங்கிறோம் சக்தி விசேஷம்ங்கிறோம் சக்தி ரூபத்துல வர்றதும் அந்த பிராணன் தான் அப்ப பகவானோட உருவத்தை தியானம் பண்ணணும் தேயம் ஸ்ரீபதி ரூபமா ஜஸ்ரம் உலக விஷயங்கள் ரூபம் மரயணமான பகவான் ரூபத்துல மனசை விட்டுடணும் தேயம் தீனஜனாய்ச வித்தம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் அதுதான் இப்ப நமக்கு விஷயம் நிறைய இருக்கு என்ன பண்ணணும் சீட்டு விளையாடணுமா டிவி பாக்கணுமா நிறைய இருக்கோ இல்லையோ வேஸ்ட் பண்றதுக்கு மொபைலா வேஸ்ட் பண்ணலாம் இல்லாம நேயம் சஜன சங்கே சித்தம் டைம் இருக்கா சத்சங்கம் கிடைக்குமா பாருப்பா எந்த ஊர்ல சத்சங்கம் கிடைக்காதோ அந்த இடத்துல ஒரு நாள் கூட தங்காதேங்கிறது வாசிஷ்டம் நான் தத்திர எத்தனை ந சஜன பாதபாக நான் தத்திர திவசம் வசையது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் பிரிது மகாராஜா பாகவதத்துல பகவான் உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா எனக்கு ஒரு பதினாயிரம் காது கொடு அப்படின் என்னோட பாடிய உடம்பு சரீரம் பூரா காதா இருக்கட்டும் அப்புறம் வந்து மகான்கள் வந்து எப்படி இருக்கணும்னா அவ சுவானுபூதி அடைஞ்சவாழா இருக்கணும் அந்த ஆத்மானுபவத்தை அடைஞ்சவா அந்த அனுபூதிய சொல்ற போது அனுபூதிய அந்த காத்து இருக்கோலையோ அதை எடுத்துன்னு வர காத்து இருக்கே அது மேலப்பட்டாலே பக்குவமா இருக்கிற வாளுக்கு சாட்சாத் காரம் வந்துடுங்க ஸ்மிருதி யச்சதி விஸ்மிருத தத்துவ வர்த்தமான ஸ்மிருதி யச்சதிங்க மறந்து போயிருக்கிற ஆத்மஜா ஆத்மானுபூதி அந்த காத்து பட்டா கூட வந்துடும் அப்படி இருக்கிறது அது முன்னாடி இருந்து எனக்கு ஸ்ரவணம் பண்ணுற பாக்கியம் இருக்கு அது வந்து எனக்கு விதத்வ கர்ணாயுதமேஷமே எனக்கு ஒரு பதினாயிரம் காது கொடுப்பா நான் லெட் மை ஹோல் ஐ லெட் மீ லிசன் வித் மை ஹோல் பீங் ஒவ்வொரு செல்லும் எனக்கு கேட்கணும் இல்லையா இவெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தால்லாம் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா லாங்குவேஜ் திருவாச்சகத்தில் மாணிக்க வாசகர் உடம்பெல்லாம் கண்ணாக அழணும் அப்படிங்கிறார் உடம்பெல்லாம் கண்ணாயிடணுமா இன்னொரு இடத்துல சொல்ற உடம்பெல்லாம் ஒரு ஸ்பேஸ்ல இருக்க உள்ளமாக சத்சங்கத்துல உட்கார்ந்து கேக்குறதுன்னா இங்க இந்த ரெண்டு ஓட்டையால மட்டும் போல நம்ம சரீரமே காதாப்படுறது பூர்ணமா அப்படி ஒரு சிரவணம் அப்படி சிரவணம் பண்றதுக்கு சன சங்கத்தில இருந்து மகான்கள் சங்கத்தில இருந்து சமாதி நிலை வரும் அங்கே இருந்து வெளியில போனால் அது இப்படி உள்ள ஊறின்றே இருக்கும் ஒரு மது பானம் பண்ணின மாதிரி மகான்களை பார்த்த வாளுக்கும் அந்த சச்சத்துல இருந்த வாழ்க்கும் ஒரு லஹரி ராமகிருஷ்ணர் சொன்னால் மாதிரி ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு கள்ளுக்குடியவன் தான் காளிபாத கோஷ்ன்னு பேர் அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட அழுதான் எங்கள் ஆத்துக்காரர் ரொம்ப குடிக்கிறார் ராமகிருஷ்ணர் சொன்னார் அவனை அழிச்சின் வா அதெல்லாம் வரமாட்டார் நான் என்ன பண்ண சொன்னாலும் வரமாட்டான் சரி பரவாயில்ல நான் உனக்கு ஒரு நாமம் சொல்லித்தரேன் நீ ஜபம் பண்ணிகிட்டே இரு என்னைக்காவது அவன் வருவானோ பார்ப்போம் அப்படின்னு இந்த அம்மா ஜபம் பண்ணின்றே இருந்தா வாழோட தபசோட பலம் அவர் ஒரு நாளைக்கு இவ எங்கே தான் போயிட்டு வரா சத்சங்கத்துக்கு பார்த்து விடுவோமே அப்படின்ட்டு வந்தார் வந்து ஜனல் வழியா பார்த்தா ராமகிருஷ்ணர் அப்படியே பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு ஹரிஹரி ஹரின்னு தன மறந்து ஒரு போதையில இருக்கார் இந்த ஆசாமிக்கு ஒரு போதை தான் தெரியும் அவர் பார்த்தார் தேவையிலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக குடிச்சு குடிச்சு இப்போ எதுவுமே இந்த மாதிரி ஒரு போதை கொடுக்க மாட்டேங்கிறது பழகி போயிடுது இவர் இவ்வளவு லஹரியில் இருக்காருனா இவர் என்ன சாப்பிட்றாரு தெரியலையே அப்படின்னு விட்டு போய் டாக்கூர் பங்காளியில் வந்து அவர் டாக்கூர்னு கூப்பிட்டா நம்ம இங்கே சாமியெல்லாம் கூப்பிட்ற மாதிரி டாக்கூர் நீங்கள் வந்து என்ன குடிக்கிற இது ஃபாரினா இந்து ஒரு ராமகிருஷ்ணன் சொன்னார் தனி நாட்டு சிறகுப்பா உனக்கு வேணுமா ஒரே ஒரு தடவை சாப்பிட்டா வாழ்க்கை பூராவும் லஹரியோட போதையோட இருக்கலாம் ஒரே ஒரு தடவை உள்ள போனா போறோம் அப்படின்னு அந்த பகவத் சத்சங்கத்தில இருக்கிற லஹரி உள்ள வந்துடுத்தா பகவத் அனுபூதியோட லஹரி மதுவுண்ட வண்டு போல் கைவல்லின வனிதத்துல திருஷ்டாந்தமே அதுதான் மௌனம் ஆயிடு மது உண்ட வண்டு போல் அந்த ஒரு லஹரி உள்ள வந்து அந்த ரசம் ஹிருந்து சத் சங்கத்தில் ஒரு ஈடுபாடு வந்து அங்கேயே போய் பகவத் கதாசிரவணம் பண்ணலாம் அங்கேயே நமக்கு பகவத் தியானம் ஏற்படும் பக்தி ஏற்படும் ஞானம் ஏற்படும் ஏதோ சேவை பண்றதுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு சரீரத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும் கம்ப்ளீட் சாதனத்தில் சப்தாகம்னு இருந்தால் அப்போ உதயாஸ்தமனம் காத்தாலையும் சாயந்தரம் வேறு பாகவத சப்தாகம் அதனோடு பாராயணம் நடக்க கேட்டுகிட்டே இருக்கலாம் ஜபம் இருக்கலாம் எல்லாம அதுக்குள்ள இருக்கும் சாப்பாடும் கிடைக்கும் உலகத்துல எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கிற ஒரு ஊரு கிடையாது அப்படி இப்படி பிரபனத்துல சாப்பிட்டுட்டே இருந்து விடலாம் சப்தத்துக்கெல்லாம் சாதாரணமா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு மேல கூட்டம் வர்றது ரெண்டு மணியோட கலைஞ்சு போயிடுறது காத்தாலேந்து சாயந்தரம் வேற பாராயணம் பண்ணி இருக்கா யாரும் வரமாட்டேங்கிற அப்போ ஆவது வரல சாப்பாடாவது உள்ள போட்டுமே நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் சஜ்ஜன சங்கத்திலேயே மனசை விட்டுட்டே இருக்கணும் நமக்கு ஒரு பியூரிஃபை ஏஜ்ன்றது சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு சாதனை எதுவும் பண்ண முடியலையா ஒரு சச்சத்துல எல்லாம் இருந்துட்டு இப்போ பாகவதா ஜடபரதர் அவரோட முன்னாடி சரீரத்துல மானா பிறந்து விட்டார் மானுக்கு ஜபம் தியானம் வேதம் படிக்க ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அந்த மானை என்ன பண்ணித்து மகான்களோட ஆசிரமத்துக்குள்ளேயே இருந்து காலத்தை தள்ளி விடுத்து மேல போகாட்டாலும் பரவாயில்ல கீழே போகாம இருந்தா போறோம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் நிறைய பணம் இருக்கு நான் என்ன பண்ணும் தீன ஜனாய சவித்தம் யாரு கஷ்டப்படுறாலோ வாழ்க்கூடே உங்ககிட்ட நிறைய சம்பத் இருக்கா சமர்தியா பணம் இருக்கா யாருக்கு யாருக்கு கொடுக்கணுமோ யாரு கஷ்டப்படுறாலோ வாழ்க்கூடு எல்லாருக்கும் அவனோட பணத்துல அதிகாரம் இருக்கு ஒரு கிரகஸ்தனோட சம்பத்துல அவனை சுத்தி வர இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் மாடு நாய் பூனை எலி எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு நான் பாகவதிலே சொல்றார் மக்க ஆகு குரங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இவன் அன்னம் போட்ட இவங்ககிட்ட அதுக்கெல்லாம் இருக்கான் எப்படி இருக்கு ரைட் அவ்வளவு ரைட் அவளுக்கு இருக்கு அப்படின்னு பாகவதம் சொல்றது ஒரு சட்டம்பி சுவாமிகள்னு கேரளத்தில் ஒரு பெரிய அவது இருந்தார் நாராயணகுரு அவர்லாம் ரொம்ப சேர்ந்து இருந்தார் அப்போ சுவாமிகள் ஒரு அவர் இப்படியே யாத்திரை பண்ணிட்டு இருப்பார் பெரும்பாலும் ராத்திரி தான் யாத்திரை பண்ணுவார் வெயில்ல போகவே முடியாதவராத்திரிதான் யாத்திரை பண்ணுவார் அப்படியே வந்து ஒரு கிரகஸ்தர் வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கார் தங்கிட்டு இருக்கிற போது அந்த வீட்டுல இருக்கிறவா வந்து எலிய பிடிக்கிறதுக்கு கூ விஷம் கூடு வச்சா பரவாயில்ல விஷம் அப்போ சொன்னார் இந்த மாதிரி பண்ணப்படாது எல்லா பிராணிகளுக்கும் உலகத்தில் வாழ்ந்தாகணும் உனக்கு அவளை உனக்கு வீட்டில் மேனேஜ் பண்ண முடியல எங்கேயாவது அதை கொண்டு தூரமாக கொண்டு விட்டுடும் சுவாமி ராம்தாஸ் காஸ்பிள் ஆஃப் சுவாமி ராம்தாஸ் ஆரம்பிக்கிறதே என்னன்னா ஆனந்தாசிரமத்தில் எளிய ரொம்ப துரோகம் பண்ணுறதுன்னு கூட வச்சு பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருப்பான் கொஞ்ச நாள் அந்த எலி கம்மியாகவே மாட்டேங்கிறது எவ்வளோ கொண்டு விட்டாலும் இருக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு சந்தேகம் தோணித்து எலிக்கு பெயிண்ட் போட்டுட்டு கொண்டு விட்டா அப்புறம் பார்த்தா அதே எலிதான் வரது அது பெயிண்ட் போட்டுட்டு கொண்டு விட்டா பார்த்தா கொஞ்சம் கைஞ்சா தெரியறது இதே ஆளுதான் வரலாம் எப்படி எவ்வளோ தூரம் கொண்டு விட்டாலும் அது வந்துருது அப்ப இந்த எலி விஷம் வைக்கப்படாது எல்லா பிராணிகளும் பகவானோட ஸ்வரூபம் எல்லாத்துலேயும் ஆத்மாவை பார்க்கணும் எல்லாத்துக்கும் அன்னம் போடணும் ஒரு கிரகஸ்தன் அவருக்கு சொல்லி கொடுத்தார் அவர் சொன்னார் வேஷ்டி கிடைச்சாச்சு தெரியுமா எவ்வளவு ஓட்டையாச்சு தெரியுமா அப்ப சுவாமி வந்து ஒரு கொஞ்சம் நெல் எடுத்து வந்து ரொம்ப அழகா பாடுவார் ஒரு ஏதோ ஒரு ஒரு ட்யூன் பாடுனா அந்த வீட்டில் எவ்வளோ எலி இருக்கோ அவ்வளோ வெளியும் வந்து லைனாக நின்றுச்சு முன்னாடி அதுப்புறம் ஆமாம் இந்த வீட்டில் இருக்கிறவரோட வேஷ்டியை கடித்தவன் யாரு அப்படின்னு கேட்டால் அதில் ஒன்று கரெக்டாக இந்த பக்கம் நீங்கி நின்று இமேஜின் பண்ணிக்கணா தான் இந்த பக்கம் கரெக்டாக ஒரு எலி அப்புறம் நீங்கி நின்றுத்தான் அப்போ அந்த பார்த்து பாரு நம்ம இதெல்லாம் கடிக்கப்படாது இவா நமக்கு விஷம் வச்சு அப்படிங்க நமக்கு அப்படின்னா எலிகிட்ட தான் ஒன்றாயிட்டாரு இவா நமக்கு விஷம் வச்சுடுவா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எலியே இல்லையாம் பகவான் ரமண பகவான் கூட ஒரு கதை சொல்லுவா குரங்கு எல்லாம் ஃபாரின்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு கொண்டு போறதுக்கு அந்த காலத்தில் ஒரு ஜீப்பில் ஒரு குரூப் வந்துட்டு இருந்தது பல இடத்துலேருந்து பிடிச்சி விட்டா திருவண்ணாமலையில் இருக்கிற குரங்கு பிடிக்க வரான்னு நியூஸ் வந்தது அன்னைக்கு பகவான் வந்து இந்த ஆசிரமத்தில் குரங்குகள் எல்லாம் பார்த்தே நொண்டி அதெல்லாம் பகவானோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பை கூப்பிட்டு பாரு உங்களை எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்ப போறலாம் உங்களை எல்லாம் ஃபாரின் கூட்டின் போகிறதுக்கு வரலாம் அப்படின்னு அப்படின்னு ஏதோ வேடிக்கை பேசிருக்கு திருவண்ணாமலை பூரா தேடி அந்த குரூப்புக்கு ஒரு குரங்கு கூட அகப்படல வேன வச்சுன்னு அந்த பூரா தேடி ஒரு குரங்கு கூட அகப்படல அதனால தெய்வம் தன்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு இருந்து பாகவிதத்துல அந்த கிரகஸ்தர்மம் சொல்ற இடத்துல சொல்றார் கிரகஸ்தோப்பி ஞாசி நாம் பதமியா அப்படி இருக்கிற கிரகஸ்தன் இருக்கானே சந்நியாசிக்கு ஒரு ஸ்டேட் வருமோ ஒரு நிலை வருமோ எதுலேயுமே பற்றுதல் இல்லாத ஒரு நிலை வருமோ எந்த பரிகிரகமும் தன்னோடதுங்கிறது இல்லாத நிலை வருமோ அந்த நிலை கிரகஸ்தனுக்கும் வந்துடும் அவனுக்கு எதுலையுமே தனக்கு தொடர்பு இல்லாம சர்வ பேருக்கும் தன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு வந்து எல்லார அதிகாரிகளும்ங்கிற பாவத்தோட கொடுத்து சேவை பண்ணிட்டு இருக்கிறவன் இருக்கானே அவன் எல்லாருக்கும் க்ஷேமத்தை தானும் க்ஷேமமா இருக்க முடியும் இததான் தேயம் தீன ஜனாயச்ச வித்தம் இந்த ஒரே ஸ்லோகத்துல எல்லாத்தையும் அடைக்கிட்டான் அஜகோவிந்தம் அதுல நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் அதுதான் இங்கே சொல்லிட்டு இருக்கு வாசிஷ்டத்துல சங்கம் வேணும் நம்ம கிட்டே இருக்கிற சில சூக்மமாக இருக்கிற குறைகள் சத்சங்கம்னா இப்படி உக்கா அந்த லெச்சர் கேட்குறது மட்டும்தான் நினச்சிக்க வேண்டாம் கிட்ட கலந்துக்க கலந்துக்க நம்ம புஸ்தகம் படித்தா கிடைக்காத இன்சைட்ஸ் வந்துட்டே இருக்கும் புஸ்தகம் படித்தா அதெல்லாம் கிடைக்காது சில சில விஷயங்கள்லாம் வந்து புஸ்தகத்தையெல்லாம் படித்தா ஒன்றும் பிடிபடாது அது நம்ம அந்த வாழ்க்கையில நடந்து போனவா நம்மளை போல நடந்து போனவா சங்கராச்சாரியர் விவேக சூடாமுணியில அந்த சிஷியன் வந்து என்ன சம்சாரத்துலேருந்து கரையேத்துங்கோ எனக்கு வழிகாட்டுங்கோ அப்படின்னு சொல்றத மாபைஷ்ட வித்வன் அந்த குரு என்ன சொல்றாருன்னா பயப்படாதேப்பா ஃபர்ஸ்ட் வேர்டு அதுதான் பயப்படாதே பி பியர்ல மாபைஷ்ட வித்வன் தவநாஸ்தி அபாய உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது சம்சார சிந்தோஹோ தரணேஸ்தி உபாய இந்த சம்சார கடலை சுகமா தாண்டி போகும் வழி இருக்கு நீங்க ஏதா கண்டுபிடிச்சீங்களா நான் கண்டுபிடிக்கல பரம்பரை பரம்பரையா எவ்வளவோ ரிஷிகள் நடந்து போன ராஜ மார்க்கம் அது ஏனையாத்தாகோசிய பாரம் தமேவ மார்க்கம் தவ நிர்திஷாமி எவ்வளவோ ரிஷிகள் நடந்து போன இந்த ராஜ மார்க்கம் இருக்கு உனக்கு காட்டுறேன் நான் ஒருத்தம் போன வழி இல்லையாது எவ்வளவோ பேர் நடந்து போயிருக்கான் நடந்து நடந்து அந்த வழியில இருக்கிற சந்தும் பொந்தும் எல்லாம் தெரியக்கூடியவா இருக்காளே அவ கிட்ட கலந்துக்கிற போது இதுல என்னென்ன தோஷங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு என்னெல்லாம் இருக்கு அவளுக்கு எந்த வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும் எப்படி இருக்கிற மருந்து கொடுக்கணும் எல்லாம் தெரியும் அவகிட்ட கலந்துக்கிற போது நம்ம சில சில தோஷங்கள் எல்லாம் பெருசு நினைச்சுன்னு ஹியோ நம்மகிட்ட எப்படி இருக்கே ராமகிருஷ்ணன் ஒரு சிஷ்யர் போய் சொல்றார் மனசு ரொம்ப எப்பப்போ அங்கங்க ஓடுறது ரொம்ப தாங்க முடியல தவிக்கிறது டாக்கூர் அவர் சீரியஸா ஒரு ஸ்டேட்ல இருக்கார் இதே இது அர்ஜுனன் கீதையில சொன்னபோது பகவான் என்ன சொன்னார் அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிக் கிரகம் சலம்னார் ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த சிஷியன் போய் சொல்றபோது ராமகிருஷ்ணன் அந்த சிஷியனுக்கு அன்னைக்கு என்ன சொன்னார்னா தனியாக அழைச்சிட்டு போய் பாருப்பா என்னோட மனசு கூட அப்பப்போ அப்படிதான் இருக்கு அப்படின்னு சிஷ்யன் சொல்ற இவருக்கே அப்படிதான் இருக்கா அப்பவும் பரவாயில்லன்னு எடுத்தோம் மனசு கூட அது மருந்து அப்போ அவங்க எல்லாருக்குமே இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் போனா டென்ஷன் ஆயிடும் கரண்ட் போனா எல்லாரும் முதல்ல என்ன பார்ப்பா ஜனலால் பக்கத்து வீட பாப்பா அங்கேயும் போயிருக்கா சுவ சம்பவம் அரை மணி நேரத்துல வந்துடும் நமக்கு மட்டும்தான் கரண்ட் போயிருக்கான கஷ்டம் பக்கத்துலயும் கரண்ட் போயிருக்கா சந்தோஷம் இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு சமத்துவம் வரும் நம்ம மற்ற அனுபவிக்கிறோம் நமக்குதான் இந்த கஷ்டம் நம்மள்தான் இந்த பாடுபடுறோம்னு நினைச்சுக்க வேண்டாம் நிறைய சாதுக்கள் இந்த வழியில நடந்து போயிருக்கா வாழ்க்கெல்லாம் இந்தெந்த கஷ்டங்கள் இருந்திருக்கு இதையெல்லாம் தருணம் பண்றதுக்கு உபாயம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த தெரிஞ்சுக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கங்கைதான் சத் சங்கம் அதுலேருவா அப்படி போயிட்டு தூக்கிட்டு அதனால சத் இருக்கிற ஒரு பெரிய மகா ரகசியமாக தெரிஞ்சார் பகவான் பாகவதத்தில் உத்தவர்கிட்ட அது லாஸ்டில் சொல்கிறார் ஞானத்தையெல்லாம் உபதேசம் என்னப்புறன்னு சொல்கிறார் உத்தவா நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நீ எனக்கு பிரித்தியன் எதுக்கு பகவான் இவ்வளவெல்லாம் ப்ரிஃபேஸ் போடுறேன் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நீ என்ட்ட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை ட்ரஸ்ட் இருக்கிறதுனா இருந்தால் தான் நான் சொல்கிறத நீ நம்புவேன் இல்லாட்டா ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு சிம்பிள் ஆன்சர் கொடுத்தா யாரும் நம்ப மாட்டா அதனால நீ எனக்கு ரொம்ப வேண்டியவனா இருக்கிறதுனால நான் ஒரு விஷயம் பா, சாங்கியம் யோகம் தபசு, பிராணாயாமம் சாஸ்திர படனம் யக்ஞம் யாகம் இதனால எல்லாம் நடக்காத விஷயம் சத் சங்கத்தினால் நடந்துடும்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் ேய யாத்து மருதர்வசரோனா் சரணுகா விதா மனுஷு ஸ்ரியூதர்வலிர் மய்ஷாத்திபீஷண நிறைய பெரிய லிஸ்ட் யார் யார் அடைஞ்சிருக்காருனாக்கா மனுஷ இதர ஜீவிகள் கூட அடைஞ்சிருக்கா ராட்சசர்கள்லாம் அடைஞ்சிருக்கா அசுரர்கள்லாம் அடைஞ்சிருக்கா வேற எந்த வழியிலையும் கதி இல்லை அப்படிங்கிற அடைஞ்சிருக்காப்பா இந்த கோபிகைலாம் அடைஞ்சா என்ன படிச்சா ஏதாவது தெரிஞ்சதுனால ஒன்னும் படிக்கல அவ்வரதாக ஒரு விரதம் பண்ணலை தபசும் பண்ணலை சும்மா எங்கிட்ட ஒரு பைத்தியகார பிரியத்தை வச்சுன்னு அடைஞ்சு அந்த மாதிரி அடைஞ்சுட்டாங்க ஆதிசங்கர்த்தா எடுத்துக்காட்டு ஆனந்தகிரின்னு பேரு கர்நாடகத்துல எங்கோ பகவத் பாதாவை யாத்திரை பண்ற போது கூட அந்த பையன் வந்து பார்த்தான் எங்கேயோ சத் சங்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார் ஆச்சாரியில உட்கார்ந்து பேசுறார் அந்த அந்த சாநித்தியம் அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் கூட சேர்ந்துட்டான் அவன் கொஸ்டின் கேட்க தெரியாது எல்லாரும் கேள்வி கேட்பா அதுவும் தெரியாது அந்த சத்குருவை பார்த்துட்டு அந்த சாநித்தியத்திலேயே ரமிச்சுண்டு தன்னை மறந்து குருவுக்கும் சேவை பண்ணி குருவோடு மீதி இருக்கிற சிஷ்யாளுக்கும் சேவை பண்ணிகிட்டு நடந்துட்டு இருந்தான் மீதி யாராவது ஏதாவது கேட்டா கூட பெரிய விஷயங்கள்லாம் கேட்ட கூட ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதேன்னு போடுவோம் ஆனந்தகிரின்னு பேரு அந்த சிஷ்யர் ஆனா ஆச்சாரியாலோ என்ன பண்ணுவார் தினமும் உபனிஷத் சசங்கள்லாம் வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்ற போது கிரி வராம ஆரம்பிக்கவே மாட்டார் ஏன்னா மூளையால புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை நம்மள தெரியாம உள்ள சில விஷயங்கள் போகும் அதுதான் இன்னமும் பவர்ஃபுல்லா இருக்கும் நானே பார்த்துருக்கேன் சத் முதல்ல சில குழந்தைகள்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி தின சத் சங்கத்துக்கு விடாபடியா வந்து அவ அம்மா மடியில படுத்துன்னு தூங்கும் எல்லா நாளைக்கும் வரும் வந்து அம்மா மடியில படுத்துன்னு தூங்கும் அந்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து கேட்டுருக்காங்க அன்னைக்கு தூங்கிண்ட ஆரம்பிச்ச குழந்தைகள் தான் இன்னைக்கு அவளுக்கு அது பிரகாசம் ஆயிடுத்து உள்ள தெளிவாயிடு எல்லாம் ஆயிடுச்சு எல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது உள்ள ஊறி ஓடுறது ஒரே அடியாக அவசரப்பட்டு ஸ்கூல் மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுத்து பை ஹார்ட் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதி மறந்துட்டு வரோமே அந்த அது எஜுகேஷனே இல்லை மெதுவா மெதுவா மெதுவா சனெஹி சனகி திராகிதினைஹி அப்படின்னு வாசிஷ்டமே சொல்றது அவசரப்படாமல் மெதுவா மெதுவா மெதுவா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி ஏதாவது பைப் பெரும்பாலும் எல்லா வீட்லையும் இருக்கும் கெட்டு எங்கேயாவது கொஞ்சம் லீக் ஆகிடும் அப்புறம் நைட்ல தூக்கமே தூங்க விடாம டக் டக் டக்குன்னு விழுந்துருக்கும் பக்கெட்ல கொஞ்சோண்டு தானே விழுறதுன்னு பார்த்து காத்தால பார்த்தா பக்கெட் ஃபுல்லா இருக்கும் தினோண்டு திணுண்டு டக்கு டக்கு டக்குன்னு விழுந்து பக்கெட் ஃபுல்லாயிடும் இல்லையா இந்த மாதிரி புஷ்பேபிவஷ்பதாக அப்படின்னு இந்த புஷ்பத்திலேருந்து இந்த வண்டு தேன் எடுக்கிற மாதிரி சாஸ்திரங்கள்லேருந்து மகான்கிட்டேருந்து அங்கேருந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வர வித்தியா இருக்குது பாருங்கோ அதோட ஒரு பியூட்டி வந்து ஒரு இடத்துல போய் சம்பிரதாயமாக அத்தியனம் பண்ணால் வராது சம்பிரதாயம் அகாடமிக்கலாக அத்தியனம் அது அப்படி படித்து கேள்வி கேட்டால் தான் பதில் தெரியும் அது கரெக்டாக இங்கேருந்து தொடங்கினா தான் அங்கே வரும் நடுவில் கேள்வி கட்டு தானே விட்டு அது ப்ராக்டிக்கலாக ஏதாவது கட்டால் புரியாது இந்த ப்ராப்ளமெல்லாம் வந்துவிடும் அது ஸ்வயமேவரி ஊறி அதில் கடந்து ஊறிவிட்டு வெளியில வந்துதான் அது பிரகாசம் அதனால ஆச்சாரிய என்ன பண்ணுவார் இந்த கிரி வந்து உக்கார வரைக்கும் வாயத்திற்க மாட்டான் அது மீது இருக்கிற சிஷியாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் அது என்ன பண்ணுவார் அவனுக்கு தான் ஒன்னும் புரியாது அவன் வர்றதுக்காக எதுக்கு வெயிட் பண்றார் அவனு சம்ஸ்கிருதமும் தெரியாது ஒன்னும் தெரியாது அவன் வரத்துக்காக எதுக்கு வெயிட் பண்றார் அப்படின்னு தோணும் அவரோ இவாளுக்கெல்லாம் அங்கெல்லாம் கிளீன் பண்ணி வச்சு இவா துணியெல்லாம் துவச்சு வச்சு இவாளுக்கெல்லாம் சமையல் எல்லாம் பண்ணி வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காடுறது ஒரு சமயம் லைட் ஆயிடும் ஆனால் ஆச்சாரியால் வெயிட் பண்ணின் இருப்பார் கிரி வரட்டுமே வேதாந்த பாட்டம் ஆரம்பிக்கும் கிரிவரட்டுமே அப்படி இருக்கிறது ஒரு சமயம் துங்கா நதி கரையில எல்லாரும் உட்காந்துருக்கா உபனிஷத் வேதாந்த சிரவணத்துக்கு உற்சாகமா எல்லாரும் உட்கார்ந்துட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கவே இல்லை எல்லாரும் ரெடியா இருக்கா கிரி வரலையே அப்படின்னா அதுல ஒரு சிஷியர் சொன்னார் சட்டுன்னு வாய் விட்டுட்டான் அவன் வழியில வந்தாலும் அவனுக்கு ஒன்னும் புரிய போறது இல்லையே அப்படின்னா ஆச்சாரிய மனசுல பட்டுடுத்தது ஏதோ ஒரு காரணம் அதான் பட்டுடுத்து அந்த அந்த உள்ள பட்டது அந்த கருணையை தோண்டி விட்டுடுத்து எங்கேயோ துங்கா நதிக்கரையில துணி துவச்சுன்னு இருக்காங்க இங்க அந்த ஹிருதத்துல ஏற்பட்ட அந்த பிரியமா ஒரு கு ஒரு ஸ்மரண பண்ணி நான் பாருங்க குரு யாருன்னா தனக்குள்ள வாங்கிட்டு கர்ப்பம் தரிச்சு பிரசவிக்கிறவன் தான் குருஷியன் வெளியில ஒரு அவுட்டர் ஃபார்ம்ல வரார் அந்த ஃபார்மை தனக்குள்ள எடுத்துட்டு அல்கமி பண்ணி வெளியில விடு இரும்பர் பண்ற மாதிரி அந்த மாதிரி உள்ள வாங்கிக்கிறது இல்லையா அப்ப அந்த கிரியை வந்து இங்கிருந்து தன் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த பாவத்தோட ஸ்மரண பண்ணினார் அந்த சித் சக்தி துங்கையில துணி இருக்கிற அந்த பையன் மேல போய் தாக்குறது ஒரு கஷண நேரத்தில் இடி மின்னல் மாதிரி உள்ள ஆத்ம தத்துவம் பிரகாசம் ஆயிடுத்து ஆத்ம தத்துவம் மட்டும் இல்லை சாஸ்திரம் எல்லாமே படித்து வெறும் பிளாஸ்டிக்கால இரும்பால பண்ணின மொபைல் போன் இங்கே இருந்து ப்ளூடூத் ஆன் பண்றான்னு போறது நினைச்சு பாருங்க வெறும் ஒண்ணுமே யோகியதை இல்லாத வெறும் ஜடசு வஸ்துவுக்கு இது பண்ண முடியுமான் சைதன்யத்துக்கு முடியாதான அந்த பக்தி அந்த அந்த கிருப்பைய நாடி என்று இருந்துதான அப்படின்னு போச்சு அவ்வளவுதான் அங்கிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வரா ஒரு சமாதி அனுபவத்துக்கு அப்புறம் வரா மீதி இருக்கிற சிஷ்யாள் பத்மபாதர் வாழ்லாம் நல்ல ஞானிகளா இருக்கிறவாள் கூட பார்த்து புரிஞ்சுட்டா இவனுக்கு சாட்சா அனுபவம் ஆச்சாரியாலும் சமாதி நிலையில நமஸ்காரம் என்ன சாஸ்திரமோ சம்ஸ்கிருதமோ தெரியாத அந்த பிரம்மச்சாரி விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபிதார்த்தி எட்டு பாடுறவாதி மெ நிதராம் சமயிதா மம வாரய மோகமாஜி கேம் அப்படி எட்டு ஸ்லோகங்களால ஆச்சாரியால எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கா பகவத் பாதால் சொன்னா இந்நிலருந்து இவனுக்கு தோட்டக்காச்சாரியர்னு பேர் அனந்தகிரிக்கு அப்படிதான் தோட்டக்காச்சாரியர் நாமம் வந்தது தோட்டக்காச்சாரியர்னு பேர் எப்படி இந்த அனுபவம் வந்தது ஒரே காரணம் அந்த குரு கிருப்பைங்கிற ஒரே காரணத்தினா லப்த குருவாத்ம பிரசாதானாம் நாத்பரம் சுவிஜ்நேயம் சுவாசன்னதரம் அஸ்தி அப்படின்னு பகவத்கீதா பாஷ்யத்திலேயே சொல்றார் குருவோட கிருபையும் ஆத்மாவோட கிருப்பையும் யாருக்கு கிடைச்சு கொடுத்தோ அவளுக்கு ஈஸியானது ஒண்ணுமே கிடையாதுங்கிறார் வேதாந்தம் எதை பெரிய கீரா முட்டின்னு நினைச்சுக்கிறோமோ அது வந்து லப்த குருவாத்ம பிரசாதானாம் கபீர் பாரு கிருபா அஞ்சன பாயோ மெரே பாயி அந்த குரு கிருப்பைங்கிற அஞ்சனத்தை கண்ணுல போட்டுடாயா எங்க பார்த்தாலும் ராமந்தான் தெரியும் ஆத்மா தான் தெரியும் சகலதும் ஜாகிரதி ராம சொனை ராம ஜாகிரத்துல சொனத்துல எல்லாம் ராமன் தெரியும் எல்லா நிலையிலையும் ஆத்மா தான் தெரியும் யாருக்கு அந்த குருக்கு இருப்பைங்கிற அஞ்சனத்தினால உள்ள இருக்கிற கண் திறந்து கொடுத்தானால் இருக்கிற திமிரம் நீங்கி கொடுத்தானால் எங்க பார்த்தாலும் ஆத்ம தரிசனம் உண்டாகும் அதனால சத் ரொம்ப முக்கியமானது அந்த சத் தான் பெரிய அந்த லாபம் நமக்கு கிடைக்கிறது சஜனங்கள்னா யாரு அப்படின்னு கேட்கிறார் ராமர் ஞானிகள் சொல்றோமே யாரு விச்சின்ன கிரந்தயா தஜா ஹிருத கிரந்தி போனவா அப்படின்னு ஹிருத கிரந்தின் ஹிரதயத்தில் ஒரு முடிச்சிருக்கான் ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கோம் கட்டு அதுதான் ஹிருத கிரந்தின்னு பேரு ஆத்ம ஜானம் வரபோது பித்தியதே ஹிருத கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா கஷீந்தே சசிய கர்மாணி திருஷ்டையே வாஷ்டே பராவரையே ஆத்ம ஆத்ம தர்ஷனம் வர போது இந்த வந்து உடஞ்ச விடுறது அஜ்யான நிவிற்த்தி வந்துடுறது அபிமானம் உண்மைங்கிற பிரம போயிடுறது சர்வ சம்சயங்களும் பெயர்த்தெடுக்கப்படுறது எல்லாம் போயிடுறது அதனால அந்த ஹிருதய கிரந்தி பேதம் வந்தவால ஜீவன் முக்தர்கள்னு கூப்பிடுறோம் சாதப சர்வசம்மதாக சர்வோபாயேனசம் சேவ்யாக அவளை வந்து எல்லா உபாயத்தினாலையும் போய் சேவை பண்ணு ஒரு அடி அடிச்சுட்டு வசிஷ்ட சொல்ற தேகி உபாயாபவாம் புத்தவ உனக்கு சம்சார கடலை தாண்டுறதுக்கு அவ உருந்துதான் வழி அவ பக்கத்துல போற வேற நீ உன் மூளை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நீ மூளை புத்தியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அங்கேயே கொடுத்துடலாம் பிரெயினுக்கு எதுவரை போக முடியும் ஒரு சத் சங்கத்தை கொடுக்கிறவரை ஒரு சத்குருவை கிடைக்கிறவரை சாஸ்திரத்து கிட்ட ஸ்ரத்த வர வரைதான் புத்தி எப்ப அந்த ஸ்ரத்த வந்து சாஸ்திரத்துக்கு அடங்கி சாஸ்திரம்ங்கிறது குருமுகமாக வர்றதுனால சாஸ்திரம் வேற இல்லை குரு வேற இல்லை சாஸ்திரம் வந்து நம்ம குரு செப்பரேட்டா பார்த்தா போச்சு சாஸ்திரங்கிறது முரு குருமுகமாக வர்றதுனால சாஸ்திரமும் குரு ஒன்று தான் அதுல ஸ்ரத்த வந்து ஆனா சரணாகதி பண்ணினா ஸ்ரத்த வரும் ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு சரணாகதி வந்துடுத்து சும்மா இருக்கிற ஒரு சைலன்ஸோ மெடிடேஷனோ செல்ஃப் எஃபர்டால பண்றது இல்லை அதை தான் வந்து மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலன்னு அந்த உள்ள மலரணும் அது ப்ளோசமாகணும் அது விரியாம சும்மா ஒரு ஸ்டாயிக் சைலன்ஸ் இல்லை மலராதிருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சல அந்த உள்ள மலரணும் அந்த பூ விரியற போல ஹிரதயத்தில் விரியிறது அது அடங்குற போது வரது அதனால அவளுக்கு போய் சேவை பண்ணு அவ சந்நிதியில உனக்கு பகவத் பிராப் ஆத்மண்டும் உபாய உத்தீர்ணா மோகவாரி பண்ணித்தையா குணலக்மியா சமசிரித மனோமோகரம் வாக்கியம் வசியமாணமிதம் மோஷபாய கதாதாம் அனிச்சதா பலாது பரோத பிரவர்த்ததே லோபமோஹா தயோவம் உனக்கு இனிமேல நான் சொல்ல போற வாக்கியங்களை ஸ்ரத்தையோட கேளு நீ இதை கேட்டாயானால் பலாது போத பிரவர்த்ததே என்ன சொல்றார்னா சத்சங்க குருகிட்ட வந்து நான் கேட்கறதுக்கு உட்காந்துருக்கேன் ஆனா எனக்கு எல்லாம் அவ்வளவு வந்து நம்பிக்கையெல்லாம் வரலையே பரவாயில்லப்பா நீங்க வந்து உட்காந்துருக்கியோ இல்லையோ நான் சொல்றது பலமா உனக்குள்ள என்டர் பண்ணும் உன்னோட ரெசிஸ்டன்ஸை ஓவர் பவர் பண்ணிட்டு உனக்குள்ள புகுந்துண்ணும் ஒரு புத்த கதை உண்டு அந்த கதையில நிறைய கதைகள் அந்த காலத்துல வந்திருக்கு அதுல வந்து ஒரு யூனிவர்சிட்டி நிறைய யூனிவர்சிட்டி இருக்கோ இல்லையோப்போ எதுக்கெல்லாமோ யூனிவர்சிட்டி தமிழுக்கு ஒரு யூனிவர்சிட்டி சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி திருட்டுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி கரபட வித்யாலயம்னு பேருது அந்த வித்தியாலயத்தில் வந்து திருட்டுக்கு பல பல டிகிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க திருட்டுல ப்ளஸ் டூலேருந்து ஆரம்பித்து கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி எல்லாம் கொடுக்குற மாதிரி இது திருட்டு அப்படி ஒருத்த திருட்டுல வந்து ரொம்ப ஹையர் லெவலில் வந்துவிட்டோம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு எப்படி எப்படியெல்லாம் அது ரொம்ப அழகான கதையாக வரும் அது எப்படி ராஜா ட்ரெஷரியிலேயே போய் திருடின்னு வருவான் யாருக்கிட்டையுமே அகப்படாமல் ராஜா ட்ரெஷரியிலேருந்து திருடீன் வந்துவிடுவான் அப்போது அவனுக்கு பெரிய சம்மானமெல்லாம் கொடுக்குற போது அவ குரு பெரிய திருடம் இருக்கானே அவளோட ப்ரொஃபஸர் சொல்றார் நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சு விட்டேன் ஆனால் ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன் அது தெரிஞ்சுக்கலைன்னா நீ தெரிஞ்சினதெல்லாம் வேஸ்டாக போயிடும் நீ எங்கே வேணா போய் திருடுவே எதை வேணா திருடுவே ஆனா ஏதாவது மரத்தடியில மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தான் ஏதோ உணரின் இருப்பான் அங்க மட்டும் போய் உட்காந்து நடுவுல போய் உட்காந்துருப்பா சீரியஸா காதல வாங்கிட்டு விடாது சொல்லி கொடுப்பான் இந்த திருட அதை நம்பாம திருப்பி ஏதோ சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்கா பணக்காரல்லாம் வந்திருக்கா திருடெல்லாம் பிக் பாக்கெட் போய் உட்காந்து மாட்டின் கொஞ்ச நாள்ல அப்படி தெரியாம காதல நாலு விஷயங்கள் விழுந்துடும் அப்புறம் அந்த குரு பாப்ப இவனை காணவே காணவேன்னு பார்த்தா இவன் ஒரு மரத்தடியில மொட்டை அடிச்சு நிக்கணும். இப்டிதான் அந்த கதை முடியும். அப்ப இந்த பலோத போதஸ் ப்ரவர்த்ததே. இந்த போதம் எர்க்கே பலம் ஐட் ஃபோர்ஸ்ஃபுல்லி என்டர்ஸ் இன்டு யூ. இட் ஃபோர்சஸ் இட்self இன்டு யூ. இட் ஓவர் பவர்ஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ். உனக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓவர் பவர் பண்ணிட்டு அது ஹிரதயத்துக்குள்ள வந்துரு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸையும் ஓவர் பவர் பண்ணிட்டு அந்த ஞானம் சத்சங்கத்தில் இருக்கிற ஞானம் இருக்கு வந்துடும் மனசில் இருக்கிற மோகத்தை நிவர்த்தி பண்ணிவிடும் லோப மோகாதயோ தோஷாக தானவம் யாந்தி உள்ள இருக்கிற லோபம் எதுவும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறவா இருப்பா அவள் எல்லாமே சத்சங்கத்தில் கொஞ்சம் நாள் கலந்துட்டானா கொடுக்கறது எப்படின்னு படிச்சுன்னு விடுவான் எப்படி தானம் பண்ணணும்னு படிச்சுப்பான் கொடுக்கறதுனா நம்ம எல்லாம் வந்து நம்ம பேப்பரில் போட்டோ வந்தால் தான் கொடுப்போம் அந்த மாதிரி தானே நமக்கு உலகத்துல தெரியும் இல்லையா கொடுக்கறத போட்டோ விடலைன்னா வாங்கிட்டு திருப்பி கொடுப்பான் அப்போதான் அது ஃபோட்டோ பேப்பர்ல வரும் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொடுக்க தெரியும் சாதுக்கள்கிட்ட மகான்கள் கிட்ட இருக்கிற போது தானம் எப்படி யாருக்கும் தெரியாமல் பண்ணலாம் எப்படி கொஞ்சமா வச்சுட்டே நிம்மதியா இருக்கலாம் இந்த தெய்வீ சம்பத்துகள்லாம் வந்துடும் மெதுவா நமக்குள்ள இருக்கிற தோஷங்கள் கம்மியாயிண்டே வரும் மனப்பிரசாதமாயாது இதுவரையா அனுபவிக்காத ஒரு மனசோட ஒரு சாந்தி ஒரு நைர்மல்யம் வரும் சத் சங்கத்துல இருக்க ஒரு ஹிதர் டு அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்டி ஒரு சாந்தி உள்ள வரும் அதெல்லாம் சத் சங்கத்துல கிடைக்கிறது சில ஷரத்ல இருக்கிற அந்த சந்திரிக்கை பட்டுதான் ஒரு தடாகம் நிர்மல ஜலமா இருக்கும் அந்த மாதிரி அந்த மனசு சத்சங்கத்தில் இருக்கிற அந்த சந்திரிக்கு அந்த நிலா மேல பட்டு பட்டு இவனோட மனசும் சாந்தமாயிடும் தைன்யதாரித்யதோஷாடியா திருஷ்டையோ தர்ஷிதாந்தராக நிகிருந்திமர்மாணி சசநாஹமிவேஷமஹா தைன்யம் யாரு வேலை பண்றதோட கஷ்டம் தாரித்ரம் பலவித கஷ்டங்கள் நமக்கு சம்சாரத்துல இருக்கோம் இல்லையோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் என்டர் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்ம மர்மத்துல பட்டு அவ்வளவு சத் ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படாது முன்னால அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்ததோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே இருந்தாலும் கூட இந்த சாதுங்கத்துல கலந்துக்க கலந்துக்க அந்த ஒரு ப்ராப்ளமாவே தோணாது இருந்தா இருந்துட்டு போட்டோம் என்ன வேணா இருக்கட்டுமே அந்த ஒரு ஆனந்தம் உள்ள ஒரு சாந்தி வந்துடும் கடல் வந்து அலையில்லாமீஸ் ஆன கடல் மாணி மனசு அப்பப்போ சமாதி நலையனுக்கும் சச்சாஸ்திர சாதுவத்தினாம் அவிரோதினிக்கர் மணி ரமதே தீஹி யதா சாத்வீவ அந்த புராஜிதே நல்ல சாஸ்திரங்கள் என்ன வழியை சொல்கிறதோ மகான்கள் எந்த தர்ம பதத்துக்குள்ளே நடந்திருக்காளோ அந்த வழியை விட்டு கால் வெளியில் வைக்காம வாழறது எப்படி தர்மத்தோட வரம்புக்குள்ளே எப்படி இருக்கலாம் தர்மம்ங்கிறது மகா எப் அந்த பெர்ஃபெக்ட் ஆர்டர் என்னங்கிறது இந்த மகாச சம்பர்க்கம் வர வர தெரியும் அது மட்டும் மகான்களை பார்க்க பார்க்க ஜீவன் முக்திங்கிற ஒரு நிலை இருக்குன்னு இவனுக்குள்ள ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும் ஏன்னா அது தெரியவே தெரியாது எல்லா மனுஷாலும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் சொல்லின்னு இருப்போம் ஒரு மாதிரியா எல்லாரும் ஒரு மாதிரி த இல்லை குமிழிக்குள்ள கபீரோட ஒரு பாட்டை சொல்லி அந்த அந்த பாட்டுல ஒரு ஆச்சரியம் வரும் ஏன்னாக்கா கடலுக்குள்ள குமிழி அடங்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு குமிழிக்குள்ள கடல் அடங்குங்கிறத தெரிஞ்சுட்டவன் ரொம்ப பாக்யான் ஒரு பபிளுக்குள்ள வந்து ஒரு சமுத்திரம் அடங்கும் அது எப்படி அது மகான்களை பார்க்கற ஜீவன் முக்தால போது தெரியும் அந்த சின்ன ஒரு சரீரத்துக்குள்ள எப்படி பிரம்மாண்டம் அடங்கும் ஒரு சின்ன வஸ்துக்குள்ள ஒரு உபாதிக்குள்ள தான் பிரம்மம்னு சொல்ற எல்லையற்ற அனுபவம் ஒரு மகானுக்கு இருக்க முடியும் ஞானியை பார்க்கறத தான் நமக்கு அது தெரியும் அனந்தமா அவன் போல இருக்கான் பூர்ண வஸ்துவாகவே இருக்கான் நம்மளை போல கையுங்காலும் எல்லாம் உள்ள ஒரு சரீரம்தான் அதுக்கும் நம்மளை போல கஷ்டங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தா எல்லையற்ற ஒரு பொருள் பொருள் வழங்குறது ஒரு பூர்ண வஸ்து பிரகாஷிக்கிறது அந்த ஜீவன் முக்திங்கிறது யுக்திக்கு முடியவே முடியாது அதனால தான் வந்து மீதி இருக்கிற விசிஷ்டாத்வைதிகளோ துவதிகளோ யாருமே அந்த பதத்தை ஒத்துக்கவே இல்லை அது சாத்தியமில்லை ஒத்துக்கவே இல்லை அது அனுபவீக வேத்தியமாக இருக்கிற விஷயமா இருக்கிறதுனால லாஜிக்கலி யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் பகவத் பாதால் ஒரு லாஜிக் சொல்கிறேன் என்னன்னாக்கா அது இல்லைன்னா சாஸ்திரம் இங்கேருந்து வந்தது இதுதான் கொஸ்டின் இல்லைன்னா ஒரு சாஸ்திரமும் வர முடியாதுப்பா ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜ் டிசண்டே பண்ண முடியாது லோகத்தில் ஃபாலிபிள் பிரெயின் தான் இருக்கானா இன்ஃபாலிபிள் நாலேஜ் இஸ் இம்பாசிபிள் இன்ஃபாலிபிளா இருக்கிற அறிவு உபனிஷத்தெல்லாம் உனக்கு கிடச்சிருக்குங்கிறதுனாலயே இன்ஃபாலிபிளா இருக்கிற ஒரு சேனல் இருக்கணும் அந்த சேனல் வழியா தான் இது டிசண்ட் பண்ண முடியும் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் பிரிஷினிகள்னு பேரு வேத காலத்திலேயே மந்திரம் மந்திர திருஷ்டாக்களாக இருக்கிற ரிஷிகளுக்கு பிரிஷ்ணையாஹா அப்படின்னு பேரு பகவானுக்கு என்ன பேருனா பிரிஷ்ணி கர்ப்பன்னு பேரு ரொம்ப ஆச்சரியம் இந்த பிரிஷினிகளா இருக்கிற ரிஷிகள் கர்ப்பத்துக்குள்ள அவா சுமந்து பெத்தாளா இந்த பகவான அப்படின்னா உபனிஷத்துல அவன் என்ன பண்ணா அவ கர்ப்பத்துல வச்சு வெளியில விட்டா அப்படின்னா பிரிஷ்ணி கர்ப்பனு பேரு பகவானுக்கு பிரம்ம வித்தியே பிரிஷ்ணி அது உள்ள இருந்து வெளியில வந்தது அவளை ஒரு காரணமா வச்சு அவளுக்குள்ள பீஜ ரூபேன பிரகாஷிச்சு வளர்ந்து அனுபவ ரூபமா வெளியில பிரகாசிக்கிறதா இது நமக்கு சாத்தியம்னு தெரியறது ஓ முடியும் ஏன்னா முடிஞ்சவா இருக்காளே ஒரு வீரியம் வந்து அப்பதான் மனுஷ உருவத்திலேயே சாத்தியம் இது இந்த நிலையில் இருக்க முடியும் இந்த மாதிரி சரீரத்தில் இருந்து அசரீரியா இருக்க முடியும் பூர்ணவஸ்துவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வைபவத்தை நாம ஞானிகளை மகான்களை பார்க்கிற போது பார்க்கிறோம் அவலு பூமியில தான் இருக்கு ஆனா அவ தலை எங்க இருக்கு ஆகாசத்தில் இருக்கு சந்திர சூரியர்கள் அவளுக்கு விஸ்வமே அவளுக்கு ஹிருதயமா இருக்கு இப்படியெல்லாம் வேதமே சொல்றது அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரிய திசஸ்ரோத்ரேவாக் விவருதாஸ் வேதாக வாய் திறந்த வேதம் திசஸ்ரோத்ரேவாகவிவ்ருதாஸ்வ வேதாக வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிருத்திவி சர்வபூதாந்தராத்மா இப்படி இருக்கிறவா கால பிருத்திவியில நடக்கிறது பூமியில நடக்கிறது அப்படி இருக்கிற அந்த மகான்களை பாக்குற போது சாஜீவன் முக்திதா அந்த முக்திதா ஜீவன் முக்திங்கிற ஒரு நிலை இருக்குங்கிற ஒரு இன்டிமேஷன் க்ளூ இவனுக்கு கிடைக்கிறது அது இவனுக்குள்ள ஒரு பீஜத்தை போட்டு இவன் அந்த சாம் சம்பர்க்கத்தினாலேயே அனுசந்தானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இவனுக்குள்ளேயும் மெதுவா ஒரு ஒரு வெதை விழுந்துதானா அந்த வெதை முளைக்குமோ இல்லையோ முளைச்சு போல ஒரு ஸ்பார்க் நெருப்பு விழுந்து அக்னி ஆயிடுற மாதிரி இவனுக்குள்ளே அது விழுந்து சாஜீவன் முக்தி தா தியி பரிணதி இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறவனுக்கும் மெதுவா அவனுக்குள்ள அது பரிணாமம் வந்து மகான்கள் கிட்ட இருக்க இருக்கு இருக்க அவன் நேச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவன் மேல மணக்க ஆரம்பிச்சிட்டோம் பரிணதிங் கதா சாந்தாசேஷ விசேஷ பவதி அவிஷயா கிராம் எல்லா விசேஷங்கள் தோஷங்கள் நிறு அந்த நாம ரூபங்களோட இதெல்லாம் நிவர்த்தி ஆனவாளை பார்க்க பார்க்க இவனுக்குள்ளே அது வந்துடும் இப்படி வந்து வசிஷ்ட சொல்றாரு ஹே ராமா இந்த மாதிரி ஒரு நிறைவு அடைஞ்சவன் இருக்கானே லோகத்தில் சாமான்யமாக அவனுக்கு என்னென்ன வேலையோ என்ன விருத்தியோ அதை பண்ணின்னு இருக்க முடியும் இது யோக வாசிஷ்டத்தோட ஸ்பெஷாலிட்டி மீதி இருக்கிற வேதாந்த கிரந்தங்கள்லாம் இப்போ உபனிஷத் பாஷ்யம் எல்லாம் சொன்னாலும் கூட நம்ம சம்பிரதாயமாக என்ன சொல்வோம்னா அது சொல்கிற போது அப்படி தான் வந்து இந்த விவேக வைராகியங்களோடு கூட வந்து கர்மங்களை எல்லாம் விட்டு இன்னுமே சொல்லப்போனால் சந்யாசத்தை வாங்கின்னு சிரவணம் பண்ணணும் அட்லீஸ்ட் நிவர்த்தி நிரதனாக சிரவணம் பண்ணணும் நிவர்த்தி ஞானத்தை அடைஞ்சப்பறம் நிவர்த்தி நிரதனா தான் இருக்கணும் இதுதான் சாமான்யமான தர்மம் இந்த வாசிஷ்டத்துல வந்து என்ன சொல்றாருன்னா இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் எந்த அவனுடைய என்ன தர்மமோ அந்த நிலையில இருக்க முடியும் ரெண்டுமே சத்தியந்தான் அதை நம்ம பார்த்தோம்னா அதோட சூக்மம் புரியும் ரெண்டு விதத்திலையும் மகான்களை நமக்கு லோகத்துல பார்க்கலாம் ஒரு சாதகன் விஷயத்துல கேட்கிற போது நம்ம முதல்ல சொன்னது தான் சொல்லணும் நீ சர்வசங்க பரித்தியாகியாக எதுலேயுமே பற்றிக்காம ஒட்டிக்காம நீ முதல்லேயே இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணாதே எப்படி வேணா இருந்து ஞான தடையெல்லாம் யூஸ் பண்ண நீ எங்கேயுமே போக முடியாது நீ எல்லாத்துலேயுமே நிவிறத்தமா வைராகியா இருந்து அடை அடைஞ்சப்பறம் பார்ப்போம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சாதகனுக்கு வழி காட்டுறத அதை சொல்லலாம் ஆனா சாதகனுக்கு கூட சிலப்ப இதையும் சொல்லலாம் எப்படின்னாக்கா இப்போ மகாராஷ்டிரத்தில் இருக்கிற சந்துக்கள்லாம் நிறைய பேர் பார்த்தா ஞானிகளாக இருந்திருக்கா ஏகநாத்தர் வாழ்லாம் ஆனால் அவள்லாம் பார்த்தோம் ஆனால் எந்தெந்த தர்மத்தில் இருந்தாலும் அதிலையே இருந்துட்டு ஒருத்தர் செருப்பு குத்தினா செருப்பு குத்தி டெய்லர்னா டெய்லர் வியாபாரம் பண்ணுறவனா பல வியாபாரம் பண்ணுறவன் அவளை பார்க்குறத ஏன் இவ்வளவு ஜனசாமானியத்துக்கு அதில் ஒரு பற்றுனாக்கா நம்மளோட பிராரப்த லைஃபை டிஸ்டர்பு பண்ணாமையே அந்த நிலையை அடைய முடியும்னாக்கா ஒரு லாபவம் வந்துட் இந்த பிராரப்த லைஃபு விட்டுட்டு தான் அதை அடையணும் அப்படின்னு வரபோது நிறைய பேரால முடியாது இன்னும் அவ விடுறதுக்கு பலமா முயற்சி பண்ணினான்னாக்கா அது இன்னொரு இடத்துல போய் முழச்சு ஏன்னா விட்டான்னாக்கா இவன் விடுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமே தவிர இவன் பிரகிருதி போகாது பிரகிருதி இங்கேருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் முளைச்சுனுக்கும் அதனால அவாவா தர்மத்தை பண்ணிண்டு அதுக்கு நடுப்பில இருந்துட்டு நிசங்கமாக பகவன் ஞானத்தை அடைஞ்சவாளும் இருந்திருக்கான் நிறைய இருந்திருக்கா அவளை பார்க்கறது நமக்கு ஒரு தெம்பு வரும் ஒரு வீரியம் வரும் இங்கே வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ணுறதுனால இவரை போய் நீ பாருப்பா ராமா இந்த நீ ரொம்ப நல்லது உனக்கு வைராகியம் வந்துடுத்து இந்த பாரு இப்போவே சந்யாசத்துக்கு அரேஞ்சு பண்ணி விடுறேன் அப்படின்னாக்க தசரதர் இவ்வளோ யாகம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு பிள்ளைய பெற்றுண்டு இந்த ராஜேசத்துக்காக பண்ணது எல்லாம் போய்டும் இல்லையா அதனால ராமரை வந்து கர்மத்தை தியாகம் பண்ணாமல் ஞானம் கீதா பாஷன் தொடங்குற போதே பகவத்பாதால் சொல்றாரு ரெண்டு பேர் இருந்தா ஒன்னும் வந்து கர்மத்தோடு எல்லாத்தையும் விட்டுட்டா இன்னொரு குரூப் வந்து கர்மத்தை தியாகம் பண்ணாமே கர்மத்தை விட்டுட்டா அப்படின்னா கர்த்திருவத்தை விட்டுட்டா கர்ம உண்மைங்கிற பிரமையை விட்டுட்டா கர்மா அதுக்கு ஜனகர்லாம் திருஷ்டாந்தம் கர்மா என்ன பண்ணணுமோ அது பண்ணினா இன்னொரு குரூப் வந்து கர்மாவையும் விட்டுட்டா நைஷ்கர்மிய ஸ்தித்தில இருந்தா சரீர நிர்வாகத்துக்கு இருக்கிற விஷயங்களை தவிர அவள்கிட்ட எதுவுமே இருக்கலை இந்த ரெண்டு விதத்திலையும் நமக்கு ஞானிகளை பார்க்கலாம் இங்க வந்து என்ன உபதேசம் என்றார் அவிஷயா கிராம் திருஷ்யத்தே லோகசாமான்யோ யதா பிராப்தானு விர்த்திமானு இஷ்டானிஷ்டபல பிராப்தோ ஹிருதயேன அபராதிதான் இது தெரிஞ்சின்றதுக்கப்புறம் திருஷ்யத்தே லோகசாமான்யா இந்த ஞானி எப்படி இருக்காருன்னா லோகத்தில் எல்லாரும் போல சாமான்யமா என்ன தர்மமோ அவன் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கான் என்ன கிடைக்கிறதோ அதுக்கு தகுந்தபடி இருக்கிற வழி விவகாரம் பண்ணிட்டு போதும் இஷ்டமா என்னமாவது வந்தா ஒன்னும் ரொம்ப சந்தோஷப்படலை அனிஷ்டம் நடந்ததுனால தவிக்கலை ஹிரதயத்துல ஹீ நவர் கெட் டிப்ரெஸ்ட் ஹயன அபராஜிதா அவனுக்குள்ள டிப்ரெஷனே வருது ஐயோ இப்படி ஆயிடுத்து லைஃப்ல எல்லாம் போயிடுத்து எதை பத்தியும் கவலைப்படலை சுகாசனோபவிஷ்டேனதாம் லம் சாச்சார விருமா இருந்து அவனுக்கு என்னென்ன பிராரம் இருக்கோ அதை அனுபவிச்சுருக்கான் சதாச்சாரத்துக்கு விருத்தமானத்துல வியவகாரமே பண்ணல அப்படி ஒரு ஐடியலா பார்த்தா பிரகாசிச்சுருக்கான் யதா க்ஷணம் யதா தேசம் பிரவிச்சார யதா சுகம் யாசம்பம் இமம் மோட்ச இப்படி இருந்துடுத்த இவன் முக்தி நிலையில பூர்ணமா ஜீவன் முக்தி நிலையில இருக்க முடியும் இப்படி சொல்லி ராமா மனசு பூர்ணமா ஆத்மனிஷ்டமாகிற வேற நீ ஆத்ம விசாரத்தை பண்ணணும் ஞான விசாரத்தினால உன் சித்தம் பரிபூர்ணமா ஸ்வரூபத்துல அடங்குறவரை நீ ஆத்ம விசாரம் பண்ணணும் தாவத் விசாரய்ரா யாவத் விஸ்ராந்திமாத்மனி சம்பிரி அபுணர்நாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தி நல வர வரைக்கும் நீ விசாரம் பண்ணணும் யமன் வந்து அவனோட வலையை போட்டுதானா உன்னை புடி கிடைக்கப்படாது அது வரைக்கும் நீ பண்ணணும் அப்படியே அது ஒரு கதை கூட சொல்றது வாசிஷ்டம் ஆகாச ஜென்மான்னு ஒரு பிராமணன் ஆகாச ஜென்மான் பேரு பேரே அழகா இருக்கு இல்லையா ஆகாச ஜென்மான் ஒரு பிராமணன் அவருக்கு வந்து அபிமானம் இல்லை ராகத்வேஷாதிகள் எதுவும் இல்லை சதா பிரம்மனிஷ்டனா பிரசாந்தமா அவருக்கு மரண சமயம் ஆயிடுத்துன்னு இந்த மிருத்யுதேவன் வந்து கையில அவர் சூருக்கோட வர வந்து இவரை தேடி பார்த்து அவருக்கு வந்து நம்ம பாடியில எல்லாம் கயறு போட முடியாது நம்ம எங்கேயும் செத்து போறோம் பாடியில எல்லாம் யமனோட கயிறு போடலையே அது போடணுமானா உள்ள ஒரு கொக்கி வேணும் அந்த கொக்கி நம்ம ஈகோ தான் ஆஷை அது எதா இருந்தா அதுக்கு அழுத்துல தான் கயற போட முடியும் அதனால இவரோட பர்சனாலிட்டி எங்கேயாவது உலகத்தை தெம்படுறதான்னு இப்படி சுருக்க வச்சு தேடிண்டே இருக்காரு ஒரு இடத்துலையும் பிடி கிடைக்கல இந்த ஆகாச ஜென்மாவோடு பர்சனாலிட்டியே பர்சனல் செல்ஃப் ஈகோ செல்ஃபை எங்கேயுமே அவருக்கு பிடி கிடைக்கல மிருத்யுதேவன் உலகம் பூரா தேடி பார்த்தார் இந்த ஆகாச ஜென்மாவுக்கு வந்து ஒரு ஆளையே பிடி கிடைக்கல கயத்தை வச்சுன்னு தேடிகின்றே கிடைக்கல லாஸ்டில் போய் யமன்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேஸே எனக்கு ஃபெயில்வர் வந்ததே கிடையாது எல்லா இடத்துலையும் நான் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த ஆகாச ஜென்மாவை மட்டும் பிடிக்கிறதுக்கு நான் போய் எங்கே போய் கயிற விஷினாலும் கிடைக்கல யமன் சொன்னாரப்பா அவனை பிடி கிடைக்காது ஏன்னா அவன் பூர்ணன் எல்லை யாருக்கு இருக்கோ அவனைத்தான் அவனால் பிடிக்க முடியும் எல்லை இல்லாதவனை பிடிக்க முடியாது எல்லையற்ற பூர்ண வஸ்துவாக இருக்கிறவன பிடிக்க முடியாது அவன் எல்லை இல்லாத பொருள் அதனால் அவனை பிடிக்கிற உத்தியமும் நீ விட்டு ஆனால் பிறப்பு இருந்தால் தான் மரணம் உண்டு அவனுக்கு பிறப்பு கிடையாது அதனால் மரணமும் கிடையாது அப்படின்னு யமன் சொல்கிறார் அப்புறம் இந்த ஆகாச ஜென்மா யார் அப்படின்னா பிரம்மதேவன் தான் பிரஜாபதி அவர் ஞான நிஷ்டையிலேயே இருக்கிறவர் ஒரு கஷண நேரத்துக்கு ஞான நிஷ்ட கலையாம இருக்கிறவர் இப்படின்னு ஒரு கதை வரும் இந்த கதையை எதுக்கு திருஷ்டாந்தமா எடுத்து சொல்றான்னா இப்படிதான் அபிமானம் இல்லாம இருந்தால் சாகாம இருக்கலாம் சாகாத வித்தை தான் வித்தை மரணம் கூட வரது இந்த அபிமானத்தினாலதான் அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் பண்றதுக்கு இந்த ஒரு கதையை வசிஷ்டர் சொல்றார் அதனால ஹே ராமா அந்த ஜீவன் முக்தி நிலை அடையணும் துரிய விசிராமம் விஸ்ரமம் வர வரைக்கும் என்னோட ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற ஆழ்ந்த தியானம் ஏற்பட்டுண்டே இருக்கணும் அது ஏற்பட்டுடுத்த அந்த தியானம் சுவானுபூதி ஏற்பட்டுடுத்தால் நான் இப்ப சொன்ன அதே விஷயத்தை சொல்றாருங்க இருந்தாலும் இருந்து அவன் கிரகஸ்தனா இருக்கட்டும் சந்யாசியா இருக்கட்டும் ந கிருதேன அகிருதேனார்த்தோ அவன் சேதத்தினாலேயோ நஷ்டமானத்தினாலேயோ ஒன்றும் வரத்துக்குல நுதி ஸ்மிருதி விபிரம வேதம் சொல்ற கர்மாக்கள்ாலயோ ஸ்மிருக்கள் சொல்ற கர்மாக்கள்னாலயோ உலகத்தில் இருக்கிறவா சொல்ற கர்மானாலயோ அவனுக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை அவன் அடங்கின கடல் போல ஆழி போல அவன் சித்தம் நிர்மலமா சாந்தமா நிற்கும் சாந்தமா நிற்கிற சித்தம் இருக்கே ஹே ராமா அது பிரம்மம்தான் சைலண்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் கிடையாது புத்தகத்துக்கெல்லாம் போட்டு கூட உண்டு புக்கு கூட சைலண்ட் மைண்ட் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சைலண்டா இருந்தாண்ட் இல்லாது இங்க வாசிஷ்டன் சொல்றது கூலா இருக்கிற கூலா இருக்கிற ஃபயர்னு இருக்குமான அது இல்லாதது போல சஞ்சல தாகி நம் மன கொச்சன மனம் அப்படி ஒரு மைண்ட் இல்லப்பா சஞ்சலத்துவம் மனோதர்மாம் சஞ்சலமா இருக்கிறதுங்கிறது மனசோட சுவாவம் அது இயற்கை அதுக்கு தர்மோஷ்ணதா அக்னிக்கு எப்படி சூடோ அதுபோல அலையிறதுங்கிறது மனசோட தர்மம் அந்த மனம் வந்து வாசனாகிற போது ஞானத்தினால பரிபாகப்படுற போது தானாகவே பிரம்மவிசாரத்தினால பூர்ணமாயிடும் அப்பதான் வந்து அதில் நேச்சுரலாக ஒரு ஸ்டை சைலன்ஸ் ஸ்டில்னஸ் வருது அந்த ஸ்டில்னஸ் அந்த மனசு வேலை பண்ணினா கூட பங்கமாகாமல் இருக்கும் அது உபயோகப்படுத்தினா கூட மனசை உபயோகப்படுத்துறது கூட பங்கமாகாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பூர்ண நிலையில் இருந்துன்னு தான் ஜீவன் முக்தர்கள் காரியங்கள்லாம் பண்ணுறா விவகாரங்கள்லாம் பண்ணுறா பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணுறார் எப்படி அந்த பிரம்ம நிஷ்டையில் இருந்துன்னு சிருஷ்டி இல்லையா எவ்வளவு போர் அடிக்கிற வேலை பாருங்க நம்மள எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் திருப்பி திருப்பி இதே சிருஷ்டிக்கிறம்தான் அப்புறம் வந்து விஷ்ணு பாருங்க நம்ம ஒரு வீடு பார்த்துக்கணும்னா எவ்வளவு டென்ஷன் பண்ணோம் இல்லையா ஒரு குடும்பத்தை நடத்தினா எவ்வளவு டென்ஷன் ஒரு சின்ன காரியம் நடத்தினா அந்த பக்கம் நடப்போம் இவன் நடக்கணுமோ நடக்க வேண்டாமோ அப்படி இப்படி நடந்துட்டே இருப்பான் என்ன இவன் தான் எல்லாம் பண்ணுறான்னு அந்த பக்கம் நடந்து இந்த பக்கம் நடந்து நடுவில் நடந்து ஏதோ பண்ணின்னு இருப்பான் ஏன்னா நான் தான் பண்ணுறேன் பண்ணுவான் இல்லாட்டாலும் ஒரு டென்ஷன் இருக்கும் பண்ணி ஆகணுமே நான் தான் முடியணுமே இந்த உலகத்தை பூரா நடத்துகிற கவலை இல்லாமல் படுத்துட்டுருக்கார் அவர் விட்டுவிட்டார் இது இருக்கும் அப்படின்னு உலகம் பூரா யார் ஸ்திதிகர்த்தாவோ அவர் என்ன பண்றார் சௌக்கியமா யோக நித்ரில அப்படி படுத்துட்டு இருக்கார் அவர் படுத்துட்டு இருக்கிற இடம் சாந்தாகாரம் எப்படி இருக்காருன்னா சாந்தமா இருக்கார் சாதாரணமா நம்ம வந்து ஒரு பெட்ரூம்ல நல்ல ஏசி ரூம்ல எல்லாம் நமக்கு ரூம் எல்லாம் கொடுத்து ஒரு இடத்துல போய் பிரவசனத்துக்கு போன பால் எல்லாம் கொடுத்து எல்லாம் படுத்துங்கோ சௌக்கியமா தூங்குங்கோ எல்லாம் சொல்லிட்டு குட் நைட் எல்லாம் சொல்லிட்டு கதவை சாத்தி திருப்பி தொடர்ந்தான் முந்தானத்துக்கு இது கடியில ஒரு பாம்பு போச்சு அப்புறம் எங்க போச்சுன்னு தெரியல ஜாக்கிரதையா இருக்கும் சாத்தினா அப்புறம் தூங்க முடியும் எல்லா எல்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்ல ஏசி ரூம் பெட் கிட்டு எல்லாம் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பாம்பு போச்சு நான் தூங்க முடியுமா எங்கேயாவது பாம்பு இருந்தாலே தூங்க முடியாது இல்லையா பாம்புங்கிறது ஞாபகம் வருது கனகம்மா ரமண பகவானோட அட்டண்ட் ஒருத்தர் வைகுண்ட வாசர்னு பேர் அவருக்கு அவருக்கு பாம்புன்னு ரொம்ப பயம் பாம்பு வந்து பயந்து நோடுவர் மகர்ஷியோட பக்கத்துலயே வளம் கீழே படுத்துப்பா அவர் ஒரு நாளைக்கு பாய் மடக்கிற போது கீழே ஒரு பாம்பு ஐயோ பகவான் பாம்பு பாம்பு பாம்பு பாம்பு ஒரு க்ஷணத்தில் பகவான் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஓய் வைகுண்ட வாசரே உமோட படுக்கை உமை தேடின்னு வந்திருக்கு ஓய் அப்படின்னு எப்படி படப்படா படுக்க எவோ அழகா இருக்கு பாருங்க வைகுண்ட வாசரோ இல்லையோ படுக்காலே பயப்படுறோம் விஷ்ணு என்ன பண்றார் அதுவேற ஒரு சின்ன பாம்பு இல்லை நிறைய தலை அது வேற புசு புசு பண்ணிட்டு இருக்கும் மேல அதுல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கார் எங்க படுத்துட்டு சமுத்திரத்தில்த்துல அல அடிச்சுண்டே இருக்கும் இல்லையா கடலில் போனாலே நமக்கு வாந்தி வந்துடும் சி சிக்கின சும்மா கடல்ல இந்த விஷசருப்பத்துக்கு மேலே படுத்துட்டு இருக்கார் அந்த கடல் வர அலமோதிருக்கு இவ்வளவும் வச்சு எப்படி தூங்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே மோஸ்ட் டேஞ்சரஸ் என்னதுன்னா இந்த மகாலட்சுமி எத வச்சு தூங்கலாம் லட்சுமியை தூங்கவே முடியாது அவசாஜ் உட்கார்ந்து கவலைப்படாம இருக்கா இல்லையா நிறைய முன்னாடியே அம்மா அப்பா ஜெயில ஆறு குழந்தைகளை கொலை பண்ணிவிட்டான் கம்சன் எவ்வளவு பெரிய ட்ராஜடி பாருங்கோ நம்ம ராமாயணத்துல தான் துக்கம் நினைச்சுக்கிறோம் கிருஷ்ண கதையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு துக்கம் தன் கண்ணு முன்னாலேயே வச்சு குழந்தைகளை சேர்க்கிறதெல்லாம் அந்த அம்மா அப்பா தாயாருக்கு அப்ப நார் பார்க்க வேண்டி வந்தது அப்புறம் தானும் ஆனா நம்ம கிருஷ்ண கதையில தெரியவே இல்லை இந்த துக்கம் ஏன்னா ஆனந்தமா இருக்கார் அதனால சந்தோஷமா இருக்கிறதுனால ஜெகன் மித்தியானா அதான் சும்மா ஜெகன் மித்தியான்னு வாயால சொன்னா போறாது ஜெகன் மித்தியானா என்னன்னா இது மித்தேன்னு தெரிஞ்சவனுக்கு சினிமாவில் பார்த்துட்டு யாராவது கவலைப்படுவாளோ அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவ நிலை என்னன்னு பகவானை காட்டித்தரார் அதுல கவலைப்படாம இருக்கிறது இல்லையா விஷ்ணுவா இருந்தாலும் அதை காமதேவன் அவன் வேற எரிஞ்சு போயிட்டான் சரீரம் இல்லாம அவருக்கும் இருக்குது அவன் மகாவிஷ்ணுவாவே ஒரு நாளைக்கு தெரியாமல் அப்படி காதை குடைஞ்சா மது கைடம்னு ரெண்டு அசுரால் வந்துவிட்டான் சண்டைக்கு வாகனம் கூப்பிடுறான் விஷ்ணுக்கிட்ட இதெல்லாம் என்ன கதைனாக்கா சின்ன ஒரு மூமெண்ட் போகிற ப்ராப்ளம் வர்றதுக்கு படுத்துண்டே கிடக்கிற இடத்துல காதை இப்படி தோணுன்னா விஷ்ணு கர்ணா மலோத்பூதம் ரெண்டு பேரும் வந்துவிட்டான் தேவி மகாத்மியம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்போது சம்சாரத்தில் வந்து இருக்கிற இடத்துல இப்படின்னு பண்ணினாக்கா ஒரு ப்ராப்ளம் வந்துடும் இங்க இருக்கவே முடியாது ப்ராப்ளத்தை எல்லாம் ஈஸ்வர சுரூபமா பார்க்கணும் என்னெல்லாமோ சுவாமிக்கு பேர் போட்டிருக்கோமே அதுக்கும் பேர் போட்டிருக்கோம் போட்டுப்போம் டிரபுளேஸ்வர மகாதேவர் அப்படின்னு போட்டிருக்கோம் ட்ரபிளும் மகாதேவர் தான் ஈஸ்வரர் தான் ட்ரபிள் ரூபத்தில் வந்திருக்கார் ப்ராப்ளம் ரூபத்தில் வந்திருக்கார் எல்லாமே அந்த அகண்டமா இருக்கிற பூர்ணத்தை பார்த்துட்டோம் அந்த பூர்ணத்துல எல்லா விதத்திலயும் அது மேனிஃபெஸ்ட் சுகமா மேனிபெஸ்ட் ஆகுது ஆகுது நல்லதாகவும் தீயதாவும் அந்த மாதிரி அதான் அத்வைதம் அத்வைதம்னா சும்மா வந்து ஒரு சித்தாந்தம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படின்னு இந்த கையில சொர்ணம் விள போட்டுக்கிறதுக்காக இருக்கிறது இல்லை ஏதோ ஆரோ ஒரு சமானம் கொடுத்துட்டா நாம ஆசிரமத்தில் ஒரு பெரிய பண்டிதர் சொல்கிறதுக்கு வருவார் சின்ன வயசில் நம்ம ஒரு ஆசிரமத்தில் பெரிய பண்டிதர் சொல்கிறதுக்கு வருவார் அப்போ அந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் குறும்பு இருக்கும் இப்போ சுவாமிகள் வந்து அந்த சொல்ல வர பண்டிதர் இருக்காரு நிறைய கை நிறைய சொன்ன மோதிரம் போட்டுன்னு இருப்பார் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிறார் பிரம்மச்சாரிகள் ஆமா ஆமா இவர் கையில இருக்கிற மோதிரம் மட்டும் சத்தியமாக்கும் இவர் கையில இருக்கிற மோதிரம் எல்லாம் சத்தியமா போச்சு இந்த மாதிரி எல்லாம் அத்வைதம் வராது இல்லையா அகண்டமா அது அனுபவத்துல வர போது பூர்ணமா இருக்கும் அந்த பூர்ணத்துவத்தை கொண்டு வரத்துக்கு தான் அது நம்ம பாக்குறோம் அந்த அந்த விஷ்ணு இருக்கிறவரும் அந்த ஞான நிலையில இருந்து ஸ்திதி பண்றார் அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை நடத்தலாமானால் திரிலோகி கிரகஸ்தாய விஷ்ணு நமஸ்தே அப்படின்னு பாடினார் சங்கராச்சாரியர் ஒரு ஒரு சின்ன கிரகத்துக்கு கிரகஸ்தனா இருந்து நம்ம கவலைப்படுறோம் அவர் எப்படின்னா த்ரிலோகி கிரகஸ்தாய விஷ்ணு நமஸ்தே மூணு லோகமும் அவரோட வீடு அதுக்கெல்லாம் தலைவரா உட்கார்ந்து இருக்கார் கவலைப்படாம இருக்காரு எக்க எடுக்கிட்டு போட்டுன்னு அவர் ஒண்ணு பண்ண முடியாது என்ன வேணா போட்டோம் கிருஷ்ணனே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாகவதில இருக்கிறவா ஒருக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்களா அவரும் எடுத்துட்டு எடுத்து போட்டார் என்ன பண்றது உலகத்தை போய் திருத்த போறது இதை போய் சரி பண்றதுக்கு அப்போது இது இப்படிதான் இருக்கும் நாயோட வாழ நிவர்த்தி பார்த்து நிவர்த்தி பார்த்து முடிவில் என்ன புரியும் என்னன்னாதுன்னு புரியும் அதுதான் பிரயோஜனம் அப்ப நிம்மதி வந்துடும் இந்த ஒரு தோஷம் இருந்திருக்கோம் இல்லையோ நமக்குள்ளோ ஒரு நாளைக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிற்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் தான் தெரியறது நிக்காதுன்னு தெரியறபோது இப்படி இப்படிதான் இருக்கும் அது அப்படின்னு தெரியறபோது இருக்கிற விஷ்ணு இருக்காரு இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு நடுவில் அப்பப்ப சும்மா ஒரு ஹீரோ மாதிரி வந்து அவதாரம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு போறாரு ஆனா ஒன்னும் அவரும் சீரியஸா எடுத்துக்கவே இல்லை சும்மா வந்து ஏதோ ஏதோ பண்ணிட்டு போறாரு தவிர போனத்துனால எல்லாம் போச்சானா ஒண்ணுமே போகலாம் கிருஷ்ணாவத ராமாவதாரத்தில் வந்து எல்லாரையும் வதம் பண்ணினா அவள் எல்லாம் ட்ரெஸ் மாறின்னு கிருஷ்ணாவதாரத்தில் வந்துட்டான் ஒரே ஆக்டர்ஸ் தான் நாடகத்துல ரோல் மாறுற மாதிரி வேஷத்தை மாத்தின்ட்டு கிருஷ்ண அவதாரத்தில் வந்துட்டான் எங்க போக முடியும் முன்னால பாக்குறவாழைதான் அப்புறம் பார்த்தா எல்லாம் ஷேக் அண்ட்லாம் கொடுத்துண்டு ராமாவதாரத்தில் அதே ஆக்டர்ஸ் தான் வாசனை இருக்கு உள்ள அக்ஞான நிவர்த்தி ஆகிற வேற சும்மா எல்லாம் அது போயிடுமா இப்படி சர்க் அடிச்சு நேருக்குமோ அது அவருக்குன்னு தெரியும் அதனாலதான் பகவான் சொல்ற யுத்தம் பண்ண ஆரோச்சின என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் பேரு கிடைக்கும் அவ்வளவுதான் இது பெரிய யூஸ் ஒன்றும் இல்லை அதை தெரிஞ்சுட்டு தான் அவர் விளையாடுறார் ஸ்திதிகாரகனாக இருக்கிற விஷ்ணு சம்ஹாரம் பண்ற ருத்ரன் சம்ஹாரங்கிற ஒரு கர்மா பண்றதையும் அவர் ஞான நிலையில இருந்துட்டுதான் சம்ஹாரம் பண்றார் ஞான நிலையை விட்டு வளகாம பிரம்மனிஷ்டையில இருந்துட்டு சம்ஹாரம் பண்றார் பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் வந்து நம்ம குடும்ப கதையெல்லாம் சொல்கிற போது நம்ம நினச்சிப்போம் அவள் சன்னியாசிகள் அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிப்போம் நமக்கு ஒரு குடும்பம்னா ஒரு பத்னி ஒரு ரெண்டு குழந்தைகள் ஏதோ நாலு ப்ராப்ளம் தான் இருக்கும் ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு நடுவில் இருந்து ஆயிரம் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே இருந்துட்டு அவ இருக்கா பாதிக்கப்படாமல் இல்லையா இப்போ குடும்பத்தில் இருந்தால் இருக்க முடியாதா இருக்கு நமக்கு என்ன தோஷம் பற்றுதல் தான் தாங்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை அப்படியே பே இம்பன்ஸ் பேன்ஸ்லந்து நீக்கம் எ இருக்கிறாரத்தை நீ கிரண்டு தர்மம் என்னவோ அதை பண்ணலாம் இருக்கலாம் ஆனா ஒரே விஷயம் கிளீனாக உனக்கு வந்து சுவானுபூதிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியனது எதுவோ அதை எடுத்துக்கணும் சும்மா சாஸ்திரம் சொல்லியிருக்கா அவள் சொல்லியிருக்கா இவா சொல்லியிருக்கான்னு பழைய காலத்தில் எங்கள் பரம்பரை இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு வந்து இந்த ஞானத்தை கோட்டை விட்டுவிடாது யுக்தி யுக்தம் உபாதேயம் வச்சனம் பாலகாதபி அந்ந திருணமிவத் தியாஜம் அப்பயுக்தம் பத்மயோனினான் ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட இந்த பிரம்ம வித்திய சொல்லித்தானா கேட்கணும்பா எத்தனை பெரிய கழவனா யாரு வேணுமானா இருக்கட்டும் இல்லை பிரம்மாவே இருக்கட்டும் உனக்கு பரமார்த்தத்துக்கு உபயோகப்படாததை எதையாவது பேசினானா விட்டுடு அந்நிய திருணமிவத்தியாஜ்யம் அது ஒரு ஸ்லோகம் சொல்றது வாசிஷ்டம் மூல வாசிஷ்டத்துல யோஸ்மத் தாதஸ்ய கூப்போயமிதி கௌபம் பிபதி அபஹ தியா காங்கம் புரஸ்தம் கோணா சாஸ்தி அதம் ரொம்ப அழகான ஸ்லோகம் என்ன சொல்றதுனா கங்கை இருக்கான் இவன் கங்கையில குளிக்க மாட்டேங்கிறான் கங்கா ஜலத்தையே குடிக்க மாட்டேங்கிறான் என்ன எங்காத்து கிணறு எங்க தாத்தா குழிச்சது அப்படிங்கிற அப்படின்னு எங்க தாத்தா குழிச்ச கிணறுன்னு அந்த கிணத்து தண்ணியே குடிச்சுட்டு இருக்கான் கிணத்துலயே இருந்துட்டு இருக்கானே தவிர முன்னால கங்கை ஓடின் இருக்கு குளிக்கப்படாதா அதுல ஜலத்தை பானம் பண்ணப்படாதான்னு பண்ண மாட்டேங்கிறான் இந்த மாதிரி நம்ம பரம்பரை நம்ம ஊர் எங்க ஊரில் அப்படி தான் அப்படின்னு சிலதெல்லாம் அப்படி சொல்லிவிடுவாங்க கிராமங்கள்லாம் போய் நீங்கள் என்னதான் சாஸ்திரம் சொல்லுங்கோ என்னதான் சொல்லுங்க இல்லை இல்லை இங்கே அப்படிதான் ஆச்சாரம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது இது இந்த தேச ஆச்சாரம் இது எங்கள் ஊரில் அப்படி தான் அப்படிதான் பண்ணுவோம் இல்லை எங்க எல்லாரும் அப்படி தான் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணினா போச்சு அந்த தவறு பரம்பரை பரம்பரையாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் இல்லையா ராமகிருஷ்ணர் ஒரு திருஷ்டாந்தன் சொல்லுவார் ஒரு அப்பா வந்து சிராதம் பண்ணுறா அவா அப்பாவுக்கு ஒரு வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கா அவருக்கு வீட்டில் ஒரு பூனை வந்து சிராதத்துக்கு சமையல் பண்ணத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போய்டும் அப்போ திருப்பி சமையல் பண்ணும் பூனையை பிடிச்சி ஒரு பாஸ்கெட்டை வச்சு கமுத்தி மூடி விட்டு ஒரு பண்ணுவார் இப்போ பிள்ளைகள் ரொம்ப பக்தி அப்பா எதுக்கு பண்ணுறா கேட்கவே மாட்டான் அப்பா வருஷா வருஷம் சிராதம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூனையை பிடிச்சி பாஸ்கெட் எடுத்து மூடி வைக்கிறது பார்த்துட்டே இருந்திருக்காள் கொஞ்ச நாள் ஆச்சு அவள் அப்பா செத்து போயிட்டா பூனையும் செத்து இப்போ அப்பாவுக்கு சிராதம் பண்ணோம் பூனை இல்லாமல் எப்படி பண்ணுறது புதுசாக ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து அது பாஸ்கெட் வச்சு மூடி வச்சு சிராதம் பண்ணணும் சில காரியங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ணினா அது என்னத்துக்கு பண்ணினதுன்னு கேட்காம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றது இல்லையா இதுதான் நாங்கள் எங்கள் பரம்பரை நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்மளுக்கு வந்து நம்மளை பதிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை ஏறி பிடிச்சுட்டு இருப்போம் இரேஷ்னலாக சைல்டிஷா பிடிச்சிருப்போம் பரம்பரையில எவனமான சொல்லட்டுமே ஸ்ருதி பிரமாணம்ங்கிறது அதுக்குதான் வச்சுது இந்த பிரமாணத்தை நீ எடுத்துக்கணுமாப்பா சும்மா நனு தார்க்கதா மேத்திய நாசனீயா பிரபுத்ததா இந்த ஞான அனுபவத்தை வந்து இல் இரேஷ்னலாக எதையாவது பேசி இல்லாட்டா சும்மா லாஜிக்னு சொல்லி யாரோ சொன்ன புத்தகத்தையெல்லாம் படிச்சுட்டு புத்தியை கெடுத்துண்டு உள்ள வர நிம்மதியை வந்து கெடுத்துனு சில பேர் அந்த ப்ராப்ளம் ஒரு நல்ல சாந்தமான நிலை வந்தால் இது இது வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின் இப்போ மென்டல் ப்ராப்ளத்தையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான் சத் சங்கத்தில் வந்து அழகாக ஒரு நிம்மதி வந்ததுன்னா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமோ என்ன சொல்லணும் இத வந்து நீ நல்லா அத சம்ரக்ஷணம் பண்ணு உள்ள சர்வத்தோபத்ரமா பண்ணிக்கும் குணாஷமதோ ஞானாத் சமாதிபியா தாம் பரஸ் விவன்பரசீவனு அபலபந்தை அபவித்தை விக்கல் நனு தாக்காசனீய பிரபுதான் குணா சமயத்துமா தரஸ் விவந்தே யே பமசரசீ இவம் தமம் முதலான நுணங்லா ஜானத்தினாலும் இந்த குணங்களை அபிவிருத்தி படுத்திக்கப்படுத்திக்க ஞானத்துக்கு பலமாகும் அதனால இதுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி மாதிரி ஞானத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய சத் பரிசுத்தி உபனிஷத் சொல்றது எது எது ஹெல்ப் பண்ணும் சத்தியன லபியஸ்தபசாஹேஷ ஆத்மா சமயக் ஞானேன நித்யம் அந்த சரீரே ஜோதிர்மயோஹி சுப்ரோ எம் பஷந்தியதையோஷாக அப்படின் சத்தியம் தபஸ் பிரம்மச்சரியம் யஜ்ஞம் இது எல்லாமே இவனுக்கு அனுகூலமான சாதனைகள் இந்த சாதனைகள்னாலே எல்லாம் ஞானத்துக்கு ஒரு ஒரு விளக்கு ஏத்துற போது விளக்கு அழகாக தொடச்சி எண்ணெய் விட்டு திரி போட்டு வைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு அனுபூர்வ அப்புறம் அந்த விளக்கை ஏத்துறதுங்கிறது முக்கிய கரமா ஏத்தின அப்புறம் அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஜனலை மூடுறது இந்த விளக்கு திரி போட்டு வைக்க திரிய தூண்டி கொடுக்கறது இந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி அந்த ஞானத்துக்கு வந்து பூர்வமும் அப்பறமும் எல்லாம் பண்ணி அந்த ஞானத்தை சர்வத்தோ பதிரமா பண்ணிண்டு அந்த சாந்தியோட ரசம் இருக்கே ஆனந்தம் இருக்கே நிறைவு இருக்கே அதை ஹிரதயத்தில் அனுபவிக்கிறத வாழ்க்கையில் அப்பா ஒரு தன்யம்னு தோணும் ஒரு சந்தோஷம் நிறைவு வரும் ே சிதிநியா தி வசிர் இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ற முமுக்ு வியவஹார பிரகரணம் முக்தி அடையணும் அப்படிங்கிற பிரபலமான வாஞ்சவரவனுக்கு முமுக்ஷுன்னு முக்தி சுகத்தை ஆசைப்படக்கூடிய அந்த ஆசைப்படக்கூடிய இந்த ஜென்மாவிலேயே இந்த சரீரத்திலேயே ஃப்ரீ ஆகணும் சாட்சாத் காரத்தை அடையணும் அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு முமுக்ஷுன்னு பேர் அந்த முமுக்ஷு வந்து எப்படி வியவகாரம் பண்ணணும் அப்படின்னா அவன் எப்படி அந்த குருவை ஆசிரிக்கணும் சாதனை பண்ணணும் சத் ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும் இதையெல்லாம் சொல்கிறது தான் முமுக்ஷு நம்ம புராணங்கள் பாகவதம் எல்லாமே முமுக்ஷு விவகாரம் பரீட்சு பார்த்தீங்கன்னா முமுட்சு விவகாரத்தை பண்ற அந்த மரணத்தை முன்னாடி பார்த்ததும் அப்படியே போய் கங்கை கரையில் உட்கார்ந்து சத்குருவை வெயிட் பண்ணிட்டு இருக்க குரு அங்க கரெக்ட் டைமுக்கு வரார் பாகவதத்தை சொல்ற முக்தியை கொடுக்கற முக்தி எப்படி கொடுக்க முடியும் முக்தி நம்ம ஸ்வரூபம்னு காட்டி கொடுக்குற அதுதான் ஹெல்ப் கொடுக்கறதுன்னா காட்டி கொடுக்கறது தான் பார்க்க வைக்கிறது தான் நித்தியசித்தமா இருக்கிற ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி கொடுக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுக பிரம்ம மகர்ஷி இல்லையா அதே போல இங்க ராமர் அவதார புருஷராயிருக்கிற ராமர் அவரும் நம்மளை போலையே வந்து ஒரு சத்குருவை ஆசிரிச்சு அந்த குரு உபதேசம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு இருந்து காட்டுறார் அவருக்கும் பாத்தீங்கன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் ஒன்னும் பீஸ்ஃபுல்லா ஒன்னும் போகலையே எல்லா ப்ராப்ளத்துக்குள்ளயும் மாட்டின்னு தான் வெளியில வந்தார் அதுக்குள்ள இருந்தியாவே இருந்தார் அவர் அந்த ஞானத்தை அடைஞ்ச விதத்தை தான் நாம இப்ப இதுல சொல்லின்னு வந்தோம் இத தெரிஞ்சின்றா இதம் யசஸ்யுர்த்த பல பிரதம் இதை தெரிஞ்சின்றானா சித்திதா இந்த புருஷனுக்கு புத்தி நிர்மலமாகும் அதுவா நிர்மலமான புத்தியோட சிரவணம் பண்ணினா பலாதியாசியம் சிரவணத்தினாலேயே அந்த ஜீவன் நிலையை அடைய முடியும் இந்த வேதாந்த கிரந்தத்தை யோகவாச இஷ்டத்தை யாரு பக்தியோட சிரவணம் பண்றாலும் ஸ்ரவணம் பண்ற வாழ்க்கையே சாட்சா்காரம் வரும் அப்படிங்கிறது எப்படி சிரவணம் பண்றதுனாலேயே வரும் அப்படின்னாக்கா சிரவணம் பண்ற போது நமக்கு நித்திய சித்தமா இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை நாம கவனிப்போம் இங்கு கவனம் இல்லைங்கிற ஒரு தோஷம்தான் இருக்கே தவிர வேற ஒரு தோஷம் ஒன்றும் கிடையாது எது புதிஷா அடையப்படுகிறதோ புதிஷா அடையப்படுறது எதுவுமே நித்தியமா இருக்க முடியாது புதுசா அடையப்படுறதெல்லாம் என்னைக்காவது நம்மளை விட்டு போயிடும் அதனால ஆத்மாங்கிறது புதுசா அடையப்படுற வஸ்து இல்ல ஆத்மாங்கிறது நமக்கு சித்தமா இருக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்குமே அதோட உண்மையான விடாம ஜபிச்சுட்டு இருக்கிற ஒரு மந்திரம் அது எந்த மந்திரமும் இவ்வளவு ஜபிக்க முடியாது இல்லையா உள்ள இருந்து அந்தர்யாமியே ஜபிச்சு இருக்கு நம்மளா ஜபம்னால அந்தர்யாமியே அகம் அஹம் அகம்னு அது உள்ள துடிச்சுண்டே இருக்கு அந்த த்ராபிங் அது வந்து வர்பலைஸ்ட் சவுண்ட் இல்லை நம்ம நான் தமிழ சொல்றோம் ஐன்னு சொல்றோம் அஹம்னு சொல்றோம் அதெல்லாம் வித்தியாசப்படுறதே தவிர அந்த உள்ள வாட் இஸ் மென்ட் பை தேட் இஸ் சேம் அதோட பொருள் உள்ள இருக்கோ இல்லையோ அது என்னது நமக்கு தெரியும் நம்மளை யாராவது திட்டினா தெரியுது நம்மளை யாராவது ஸ்துதி பண்ணினா சந்தோஷமா இருக்கு நம்மளை நம்மளை சொல்லாம நம்மளை பத்தி நல்லது பேசினா நம்ம சந்தோஷம் வருது நம்மளை சேர்ந்ததை எதையாவது கிரிட்டிசைஸ் பண்ணால் தாப்ப மாறது எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த அகம் இருக்கே அதில் தான் லைஃப் பூராம் இருக்கு அந்த நான் அப்படிங்கிறதோட உண்மையான ஸ்வரூபத்தை ஆராயறது தான் வேதாந்தம் அகம்பத பிரத்ய லட்சிதார்த்தா நான்கிற அந்த இதோட பொருள் ஏன்னா பகவான் இருக்காரா இல்லையா நமக்கு தெரியாது சில பேர் இருக்காருங்கிறா சில பேர் இல்லைங்கிறா சண்டை போட்டுக்கிறா எல்லாம் பண்றா யாருமே நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அவனா பகவான் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன் யாரு நான் இந்த நான் நீ இருக்கியோ இல்லையோ தானே சொல்றேன் இல்லையா அந்த நான் என்ன அது என்ன தலையா கையா காலா அதோட ஸ்வரூபம் என்ன அதோட உண்மை பொருள் என்ன அப்படின்னு அந்த பொருளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வித்தியை அதிசயமான ஒரு வித்யை அந்த வித்தியை தான் நாம வேத அந்தம் அப்படிங்குறோம் வேதம்னா அறிவு அந்தம்னா அறிவோட ஃபுல்ஃபில்மெண்ட் அந்தம்னா not simply end it means knowledge becomes fulfilled Knowledge becomes complete. Knowledge பண்றது அது நிறைவு கொடுத்து விடுறது அது அதோட இஃபெக்ட் என்னவோ அதை கொடுத்து விடுறது இல்லையா அந்த பூர்ணத்துவத்தை கொடுத்து விடுறது ஒரு பழுத்த பழம் அப்படி போனோம் அந்த பழுத்த பழமான மழை பண்ணி விடுறது அப்படி பண்றத தத்யாஸ்ய அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறத சிரவணம் பண்றதையே நமக்கு தியானம் சமாதி முதலான நிலைகள்லாம் வரும் இதுதான் சத்சங்கம்னா உத்தம சத்சங்கம் நமக்கு கிடச்சி கொடுத்தானா நம்மளும் அது ஸ்ரவணம் பண்ணுற போது அந்த ஸ்ரத்தாபக்தியோட சிரவணம் பண்ணுறோமானால் ஸ்ரவணம் பண்ணிகிட்டே இருக்கிறத காதான உள்ளே போய் சமாதி நிலை வந்துடும் சத்சங்கத்தில் பார்க்குற போதே பார்க்குறேன் அப்படியே உட்காந்து கேட்டுருப்பா கொஞ்சம் கேட்டுருப்பா அப்படி இப்படி பார்த்துட்டுருப்பா அப்புறம் நல்ல நிலையில் வளர்த்த தனியே அந்த யோகிகள் சொல்கிற லக்ஷணங்கள்லாம் வந்துடும் சரீரத்தில் அப்படியே அந்த பிரம்மதண்டம் ஸ்ட்ரைட் ஆகிடும் அந்த தியானத்தில் உட்காந்துப்பா அந்த அனுபவம் நிலை வந்துடும் எல்லாம் தானாக வந்துடும் எதே இது யோக சாதனையினால கஷ்டப்பட்டு பண்ணணுமோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்கார்றது கஷ்டப்படுவோமோ அது ரெண்டு மணி நேரம் சௌக்கியமாக உட்காந்துடுவோம் அப்படியே சத்சங்கத்தில் கலந்து கலந்து புத்தியும் நிர்மலமாகும் புத்தி பிரக்ஷாலனம் பண்ணும் இது புத்தியை வந்து அப்படி மாச அகற்றும் அதை பண்ணும் அப்படி நிர்மணம் பண்ண அந்த பரமபதம் இருக்கே புத்தியில முதல்ல பிரகாஷிக்கும் அந்த நிலை வந்து நம்ம ஸ்வரூபமா இருக்கிறது அந்த புத்தியில அது வாஸ்தவம் அது சத்தியம் அந்த ஹிருத்தை வந்து புத்திளக்ட் பண்ணும் இந்த சுஷுப்தின்லாம் நம்ம சொல்றோமே இப்போ வந்து தூக்கம் தூக்கம் நினைச்சுக்கிறோமே அந்த பதத்தை எல்லாம் புத்தி இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணிக் காட்டும் அதனால்தான் பகவான் கீதையில புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம்னா இந்திரியங்களுக்கு கிரஹிக்க முடியாததானாலும் சுத்தமான புத்தி வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு புத்தி தெளிவாகிற போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும் வைஷாரதி சாதி விசுத்த புத்தி துனோதிமாயாம் குணசம் பிரசூதாம் அந்த விசுத்தமான புத்தி அந்த பிரெயின் இல்லை புத்தின்னா ஏதோ செரிபுரல் மேட்டர் இல்லை ஆக்சுவலி இந்த செரிபுரல் மேட்ரு வந்து ஸ்பான்டேனிட்டியோடு டெட் மேட்டர் ஆக்கும் அது இட் இஸ் நாட் ரியல் சிடி போடுறோமே அந்த மாதிரி தான் இந்த செரிபுரல் மேட்டர் இந்த சிடி நம்ம பேசினதுக்கு அப்புறம் சிடி ஆகிறதோ இல்லையோ அதுபோல் நம்ம ஒரு நினப்பு ஒவ்வொரு நெனப்பும் செரிபுரல் மேட்டராக மாறுறது அப்புறம் அதுலேருந்து வர தாட்டு வேறு ஆனால் வந்து ஒரிஜினலாக வரக்கூடிய அறிவு இருக்குது அது பிரெயினில் செரிபுரல் மேட்டர்லேருந்து வரல அது சைதன்யத்துலேருந்து வர்றது அந்த சித்துலேருந்து வர்றது அந்த சித்திலேந்து வர்றது இருக்கே அந்த சித்திலே இந்த புத்தின்னு ஒரு சக்தி இருக்கு அம்பாலோட ஸ்வரூபம் யாதேவி சர்வபூத்தேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே நமோ நமஹா அப்படின்னு எந்த அம்பாள் வந்து புத்தி ரூபமா மேதா ரூபேண துவயா துஷ்ட தேவி அப்படின்னு வேதம் சொல்றது இல்லையா நீ வந்து தொட்டுட்டாயா அவன் ரிஷி ஆயிடுவன் அம்மாங்கிறார் அந்த மேதா தேவி கிட்ட சொல்றா நீ வந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டாயா அந்த மனுஷன் ரிஷி ஆயிடுவான் அப்புறம் என்ன பண்ணுவான் பிரகத்வதேமா பிரம்மத்தை எது பேச முடியாதோ அந்த பொருளை அவன் பேசுவான் அவன் பிரகத்வதேமா அவன் ப்ரகத்தை பேச முடியும் பிரம்மான்னு அர்த்தம் அந்த ப்ரகத் வந்து அந்த பெரிய பொருள் இருக்கே எந்த பொருள் வந்து புத்தி கெட்டாத பொருளோ அந்த பொருள் அவன் ஹிருதயத்துல விளங்கி அது எப்படி சாத்தியமாச்சு அந்த புத்தியினால புத்திங்கிறது அம்பாளோட ஸ்வரூபம் புத்திர் பவானி ஆத்மா வந்து சிவனானால் புத்தி வந்து அம்பாள் புத்தர் பவானி பிரதி தேக கேகம் ஒரு சரீரத்திலையும் புத்தி அம்பாளோட சொரூபமா இருக்கு அதனால அந்த புத்திங்கிற ஈஸ்வரனோட சக்தி இருக்கே அது நிர்மலமாக ஆக நமக்கு அதுவே ஒரு குருவா இருந்து நமக்கு வழிகாட்டி சாஸ்திரார்த்தத்தை பிரகாசப்படுத்தி நம்ம தப்பான வழியில போறபோது இப்படி போகாதே எப்படிவான்னு சொல்லி கொடுத்து நமக்கு அம்மாவும் அப்பாவாவும் பந்துவாவும் குருவாவும் இருந்து ஹிரதயத்துல வழிகாட்டி நம்மளை ஞான நிலையில இருத்தி நமக்கு சாஸ்திரார்த்தத்தை பிரகாசப்படுத்தி நம்மளை அந்த பரமபதத்தையும் பிரகாசப்படுத்தும் அதை வச்சுன்னு தான் நாம குருவை கூட தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இல்லாட்ட எப்படி தெரிஞ்சிடலாம் குருவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மகிமை நம்ம கிட்ட எங்கன்னு வந்தது இவர் நமக்கு குரு இவர் நமக்கு இவர் ஞானி தெரிஞ்சுக்கணும் ஞானிக்குதான் ஞானி தெரிஞ்சுக்க முடியுங்கிறோம் அப்புறம் எப்படி நீ புரிஞ்சுட எந்த பவர்னாலும் புரிஞ்சுட இல்லை யாரு சொன்னா இல்லைண்ணா எனக்கு தெரியும் அது எப்படி தெரிஞ்சது அந்த சக்தி புத்திங்கிறது அது நம்ம இன் டியூஷன் எல்லாம் சொல்லிக்கிறோம் இட் மைட் பீட் அது வெளியிலேருந்து இருக்கிற டியூஷன் இல்லை அவ்வளவுதான் உள்ளேருந்து வர்றது பிரகாசமா வரது தெரிஞ்சுக்கிறது தெளிவுபட அனுகிரகம் வந்து அந்த புத்தி இருக்க சத் இருக்கிற போதே நமக்கு விஷயங்களை புரிய வைக்கிறது பிரகாசப்படுத்துறது தியானத்தை ஏற்படுத்துறது சமாதி நிலையை கொடுக்கிறது சாட்சா கொடுக்கிறது विदित वेद्यमिदं ி மனோ முதம்ோோந்தர் சன் शमादिमान பசியாவின் तावद निर्विकल्प चिदेकाकार யாவர்முகஸ் சிமாதி தாவதாத்மீட்சத்தை அனுபவசித்தான் நவிக்கி அந்த விய வலட்சம் சதி உபேத்தம் ஆமவிச்சாரம் ஆவித்தன்கோன்யம் த जाते மிருஷ்யம் சில சமயத்துல ஒரு கிளிம்ஸ் கிடைச்சு உள்ளேந்து நமக்கு மறந்து போயிடும் ஒரு சத்குரு சந்நிதியில சத் சங்கத்தில் கிடச்சி அதிரம் அது உள்ள பிரகாசமானாலும் மறந்து போயிடும் அப்படி மறந்து போகாம அது நித்திய நிரந்தர அனுபவமாக நமக்குள்ள கலாசமாகறதுக்கு விதிதவேத்யம் இதம் ஹி மனோ முனேஹே விவசமேவஹி யாதி பரம் பதம் எதவம் அகண்டிதம் அக்கிரமம் தது அவபோதாம் ந ஜஹாதிஹி சரியான வழியில இல்லாமல் போய் ஒரு சமயத்தில் சில பேருக்கு ஒரு கிளிம்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த கிளிம்ஸ் வந்து கிடைச்சிட்டு போயிடும் நிறைய பேர் சொல்லுவாள் இல்லையா இப்போ இந்த லிட்ரேச்சர்லாம் படித்து பார்த்தாலே தெரியும் ஏதோ மரத்தடியில் உட்காந்துட்டே அப்படி வந்துடுத்து ஏதோ பிரகாஷம் ஆயிடுத்து அப்படிம்பா அப்புறம் புஸ்தகமெல்லாம் எழுதினதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவளுக்கு அதெல்லாம் போயிடும் அப்புறம் சொல்லிக்கவும் முடியாது யார்ட்டையும் போயெ எடுத்து சொல்லிக்க முடியாது என்ன பண்றது எல்லாம் சொல்லியாச்சு இப்போ எல்லார்டும் என்ன பண்றது அப்போ அது வந்து இது திருடம் என்ன திருப்பி திருப்பி சத் இருந்து குரு அனுகிரகத்தினால ஏற்பட்டு நித்திய நிஷ்டன்னு ஒன்னு இருக்கு ஆத்ம நிஷ்ட அப்பிரச்சலிதா நிஷ்டா அந்த நிஷ்ட வரத்துக்கு அந்த மனசு வந்து எந்த விதத்துலேயும் அந்த பதத்தை விட்டு விலகாமல் இருக்கிறதுங்குற ஒரு பரமபாகியம் ஒரு பெரிய அனுகிரகம் அதுதான் ஒரு ஜீவனுக்கு கிடைக்க வேண்டியது அதுதான் இவனுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தினால கிடைக்க வேண்டியது கொஞ்சோண்டு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சா கூட அதை யுக்தி விசாரத்தினால அழிச்சு விடாமல் அதை பூர்ணம் பண்ணிக்கிறதுக்கு சத் சங்கம் சமம் குணங்கள் விசாரம் எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இதை சொல்லி அடுத்த பிரகரணம் வந்து உற்பத்தி பிரகரணம் அப்படின்னு பேருவாரோயம் ஜெகத்தோட உற்பத்தியை பத்தி சொல்றேன்பா இந்த ஜெகத்துங்கிறது அனுபவம் தான் அனுபவ தெரிஞ்சுக்கிறையோ இல்லையோ எல்லாத்தையும் அனுபவிக்கிற தெரிஞ்சுக்கிறேன் மணக்கிற ருச்சிக்கிறேன் இதை தான் இதுதான் ஜீவனும் எது ஜீவன் சொல்லப்படுறதோ அதுவே தான் ஜெகத் இதோட உற்பத்தியை பற்றி ஆராய்ந்து பார்த்தால் மனோமாத்திர விஜர்ம்பணம் தான் இது இது பூரா மூலம் உனக்குள்ளேயே அந்தரியாமையில தேடினா தான் கிடைக்கும் வெளியில வந்து பிக் பேங்கு தியரி சொல்லி ஏதோ பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம இதோட சிருஷ்டியோட மூலத்தை தேடுறதுக்கு இதை தனக்குள்ள ஆராய வேண்டிய விஷயத்தை வெளியில் ஆராய்ச்சா மாயால தான் மாட்டிப்போம் யூ வில் என்டர் இன்டு more அண்ட் மோர் பிளைண்டிங் டார்க்னஸ் அதனால் அந்த உற்பத்திக்கு மூலம் த ஆத்மாவில் தான் இருக்குது தன்னில்தான் இருக்குது தன்னில் தேடி பார்க்கணும் அந்த விஷயத்தை நம்ம வசிஷ்டர் சொல்ல போகிறார் அதுவும் சாதகம் இருக்குது எப்படி அந்த நிலையை அடைய முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறது அவ்வளோதான் இல்லாமல் சிருஷ்டியை சொல்கிறதுக்காக இல்லை ஞானத்தை அடையிறதுக்கு இருக்கிற வழிகாட்ட அது நாம் தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் அருணாகாச்சலசிவ அருணாச்சல அருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சலிவருணாச்சல அருணாச்சலிவ அருணாச்சலிவரு சிவ அருணாச்சல மமாசி டமேவ் மிச்சி அது யம் கம் தவன